எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம் சரி கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம் யோவான் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி வசனம் யோவான் பதினேழாம் அதிகாரம் நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் இங்கே இயேசு ஜெபம் பண்ணுறாரு நம்முடைய ஈஷியர்களை அருகில் வைத்து ஜெபம் பண்ணுறாரு ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாரு நாம் ஒன்றாக இருக்கிற மாதிரி இவங்க ஒன்றாக இருக்கணும் அதற்காக எனக்கு என்ன மகிமையை கொடுத்தீரோ அந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் நீர் எனக்கு என்ன கொடுத்தீரோ அதை நான் அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு காரணமாக சொல்கிறார் எதுக்கு கொடுக்குறாராம் நம்ம ஒன்றாக இருக்கிற மாதிரி பிதா குமாரன் பரிசுத் ஆவியானவர் அவர்களுடைய ஒற்றுமையை பற்றி பேசி சொல்கிறாரு நாம் எல்லாம் நாம் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அதுக்காக நீர் ஏங்கிட்டு எதையோ கொடுத்துருக்கிறீர் மகிமைன்னா சபோத் அப்படின்ற எ கிரேக்க வார்த்தையிலேருந்து வருது அதனுடைய அர்த்தம் என்னன்னா யாருமே எடுக்க முடியாது யாருமே அதை பிடுங்கிக்க முடியாது உங்கள் கையிலேருந்து அப்படிப்பட்ட ஒரு கணம் ஒரு வெயிட் யாரும் அதை தூக்க முடியாது யாரும் எடுக்க முடியாது ஸோ ஏசு சொல்கிறாரு நான் இவர்களுக்கு நீர் எனக்கு கொடுத்த அந்த சபோதை இவங்களுக்கும் கொடுக்குறேன் நீர் எனக்கு கொடுத்த யாரும் எடுக்க முடியாத ஒரு ஸ்லாக்கியத்தை மகிமையை இவர்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அப்படி என்ன கொடுத்தாரு இந்த கிறிஸ்துவின் பிறப்பு அப்போ ஏன் இதை பற்றி நான் பேசுகிறேன்னா மார்க் ட்வெயின்ஸ் என்கிறவர் இப்படி சொல்கிறார் ஒரு மனுஷன் பூமியில் பிறக்கிறார் பிறந்த மனுஷனுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது அது அவன் பிறக்கிறது இந்த பூமியில் அவன் மனுஷனாக பிறக்கிறது ஒன்று ரெண்டாவது ஏன் பிறந்தன்றத கண்டுபிடிக்கிறது நான் இந்த பூமியில் எதற்காக பிறந்தன்றத கண்டுபிடிக்கிறது கூட நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அப்படியே நாம் ஏன் பிறந்தன்றதை கண்டுபிடிக்கணும்னா கிறிஸ்து ஏன் பிறந்தார்ன்றதை கண்டுபிடிக்கணும் கிறிஸ்து சொல்கிறார் நாம் இருக்கிற மாதிரி அவங்களும் இருக்கணும் நான் எனக்கு இருக்கிறத அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாருல அதை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படி என்னத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு அது எந்த விதத்தில் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த பூமியில் வாழும்போது மார்க் டுவெயின் சொல்கிற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிக்கணும் இது யாரோ ஒருத்தர் கண்டுபிடிக்கிறது இல்லை ஒரு பிரசங்கியார் மாத்திரம் செய்கிற வேலை இல்லை ஒரு ஆசிரியர் மாத்திரம் செய்கிற வேலை இல்லை ஒரு பெற்றோர் மாத்திரம் செய்கிற வேலை இல்லை மனுஷனாக பிறந்த அத்தனை பேருமே கண்டுபிடிக்கணும் நான் ஏன் பிறந்தேன் அது புரியணும்னா முதல்ல இது புரியணும் கிறிஸ்து ஏன் பிறந்தார்ன்றது புரியணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ இந்த கிறிஸ்துவின் பிறப்பு பல நாத்திகர்களால் மிகவும் விமர்சனம் செய்யப்படுகிறது அப்படின்ற ஒரு பிறப்பே கிடையாதுங்க அப்படின்றாங்க அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க கிறிஸ்தன்றவோ ஒருத்தர் பிறக்கவே இல்லை இது ஒரு கட்டுக்கதை ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி ஆர்மித் அப்படின்றாங்க ஒரு கற்பனை கதை அல்லது மற்ற மதங்கள்லேருந்து கடன் வாங்கி கொண்ட கதைகள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து ஒரு கதையை உருவாக்கி இப்படி பரப்பிட்டுருக்குறாங்கங்க பொய் பரப்புரை செய்துட்ருக்குறாங்கங்க அப்படின்னு சொல்கிறார் சொல்கிறாங்க நிறைய நாத்திகர்கள் அது உண்மையாக அது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து காட்ட போகிறேன் கிறிஸ்துவின் பிறப்பு அப்புறம் அவர் கண்ணின் வயிற்றில் பிறந்தார்ன்றது அதை ரொம்ப விமர்சிக்கிறாங்க கண்ணியின் வயிற்றில் எப்படிங்க அதை பிறக்க முடியும் சாத்தியமே இல்லையே ஒரு புருஷனோடு ஒரு தொடர்பு இல்லாமல் ஒரு பெண் எப்படி கர்ப்பவதி முடியும் அதுக்கு சாத்தியக்கூறே கிடையாது சைன்டிஃபிக்கலாக எடுத்து காட்டுறாங்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அது மாதிரிலாம் பிறக்கவே முடியாது யார் நாத்திகர்கள் சொல்கிறாங்க கடவுள் இல்லைன்றவங்க அவங்க சொல்கிறாங்க சில விஷயம்லாம் நியாயமாக இருக்குது ஆனால் நான் இன்றைக்கி ஒரு சில விஷயம் எடுத்து காட்டுறேன் அவங்க சைடில் என்னென்னலாம் நியாயமாக பேசுகிறாங்கன்றதை எடுத்து காட்டுறேன் அதுக்கப்புறமா வசனத்துக்கு வரேன் வசனத்தில் இருந்தோ நான் அவங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு வேத வாசிப்போம் இந்த கிறிஸ்துவின் செய்தி இந்த கிறிஸ்துவின் பிறப்பு இதை வேத கல்லூரிகளிலே இறையல் கல்லூரிகளிலே கிறிஸ்டாலஜின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இந்த கோர்ஸ் நடத்துவாங்க பாருங்கள் கிறிஸ்டாலஜினால் தமிழில் சரியான வார்த்தை எனக்கு தெரியல கிறிஸ்தவ கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் இந்த கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் கிறிஸ்துவை பற்றிய உண்மைகள் அது உண்மையானதாக இல்லைன்னா எத்தனையோ மதங்கள் இந்த பூமியில் அழிந்து போயிருக்கிறது இதுவும் அப்படி ஒரு மதமாக இருந்திருக்கும் ரெண்டாயிரம் வருஷம் தாக்குப்பிடிச்சிருக்கவோ தலைத்தோங்கிருக்க வாய்ப்பே இல்லை அளிந்து போகிறதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஏன்னா இது ஒரு பொய்யான கதையாக இருந்திருந்தால் வசனத்துலேயே இருந்து எடுத்துக்காட்டுறேன் சில சான்றுகளையும் நான் அவங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் கிறிஸ்துவின் பிறப்பு வந்து ரொம்ப முக்கியம் அப்புறம் அவருடைய ஊழியம் அப்புறம் அவருடைய மரணம் அடக்கம் பண்ணப்படுதல் அப்புறம் உயிர் தெழுதல் அப்புறம் பறநேறி செல்லுதல் அங்கே போய் பரிந்து பேசுதல் அப்புறம் திரும்பி வருதல் இது எல்லாவற்றையும் அடக்கினது தான் கிறிஸ்துவின் உபதேசம் அவர் பிறப்பு ரொம்ப முக்கியம் அவர் பிறக்கலைன்னா அப்போ அவர் மறிக்கலை அவர் மறிக்கலைன்னா அப்புறம் அவர் உயிர்க்கலை அப்போ அவர் உயிர்க்கலைனா அப்போ அவர் போயிட்டு திரும்பி வருவேன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாமே கேன்சல் ஆகிடும் இன்னொரு வார்த்தையில் சொல்லுன்னா இப்போ கிறிஸ்து பிறக்கலை அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் மாத்திரம் நம்ம எல்லோரும் கன்வீன்ஸ் ஆகிட்டோன்னு வச்சுங்க வசனத்தின் மேலே இருக்கிற பற்று அதன் மேலே இருக்கிற நம்பிக்கை கூட போயிடும் இவ்வளோ நாள் நான் நம்பியிருந்தேன் நிறைய விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய மன கஷ்டத்தை உண்டாக ஐயோயோ இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டேன்னு என் காலத்தை இந்த பிறப்பு மட்டும் இல்லைனா அவர் பிறக்கலைன்னா மறிக்க அது ஒரு லிஸ்ட்டு சொன்னேன் அதே மாதிரி அவர் பிறக்கலன்னு வச்சிங்க நம்ம நம்பிக்கைலாம் வேஸ்ட்டு இவ்வளோ காலம் நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அதுவும் இப்போது ரொம்ப வேஸ்ட் பண்ணிருக்கிறோம்னு அர்த்தம் அவர் பிறக்கலைன்னா அவர் பிறக்கலைன்னா அந்த வாக்குதத்தங்கள் பொய்யாயிடும் அந்த தீர்க்க தரிசனங்கள் பொய்யாயிடும் வசனத்தினுடைய நம்பகத்தன்மை போய் இழந்துடும் ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அவருடைய பிறப்பு ரொம்ப முக்கியம் அவருடைய சீஷ்யர்கள் அதை குறித்து என்ன சொல்கிறாங்க அவர் பிறந்தாரா அவர் உண்மையிலே பூமியில் பிறந்தாரா அதை குறித்து அவங்க திரு அவர்களோடு சுற்றுனாங்க பாருங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம்ல அப்போஸ் தலர்கள் அவரோடு ஊழியம் செய்தார்கள் அவரோடு பயணம் செய்தார்கள்னு வாசிக்கிறோம்ல ஒரு மூன்றரை வருஷம் அவர் கூட சுற்றுனாங்கள்ல அதில் ஒரு ரெண்டு பேர் பற்றி நான் சொன்னேன் ரெண்டு பேர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஒன்று யோ ஒன் நான் பேஜ் நம்பர்லாம் சொல்லுவேன் அட்ரஸ் சொல்கிறேன் கண்டுபிடிச்சிருங்க முந்நூற்றி இருபத்தஞ்சி ஒன்று யோ ஒன் ஒன்று அதிகாரம் முதல் நான்கு வசனங்களை வாசிக்கிறேன் ஒன்று யோ ஒன் வேகமாடுக்கணும் டைம் கொடுக்க மாட்டேன் எடுத்தாச்சா ஆமேன் ஓகே நான் அடிக்கடி கேட்பேன் இருக்கிறீங்களான்னு இருக்கிறீங்களா நீங்கள் இருந்தால் தான் நான் பேச முடியும் ஃபோன் அந்த பக்கம் ஒருத்தர் எடுக்காமல் பேசிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுறது சில பேர் அப்படிதான் அந்த ஃபோனில் பேசுகிற ஃபோனில் கம்ப்யூட்டர் பேசும் பாருங்க அது கூட பேசியிருக்காங்க சில பேர் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது நீங்கள் ஏதோ இங்கே இல்லாமல் நான் ஏதோ பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட்டு இருக்கிறீங்களா பக்கத்தில் இருக்கவங்க கூப்பிட்டு கேளுங்க இருக்கிறீங்களான்னு கொஞ்சம் பண்ணுவோம் ஜாலி பண்ணுவோம் பக்கத்தில் இருக்கவங்க கூப்பிடுங்க இருக்கிறீங்களான்னு கேளுங்க சிரிக்க மாட்டாங்க சில பேர் அப்படியாவது சிரிப்பாங்க நான் பார்த்தா டைட்டாக உட்காந்துக்கிறாங்க சரி ஒன்றிய ஒன்னாதிகாரம் முதல் நான்கு வசனங்கள் ஆதி இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் நீங்களும் எங்களோடு ஐக்கியம் நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமார்னாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் அவர் சொல்கிறாரு உங்கள் உங்கள் சந்தோஷம் நிறையா இருக்கணும்னா இதை கொஞ்சம் நீங்கள் ஏற்றுக்கணும் நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்றார் உங்களுடைய சந்தோஷத்துக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்றார் இன்னொரு வார்த்தையில் சொல்லணுன்னா நீங்கள் நிறைவான சந்தோஷம் உடையவர்களாக இருக்கணும் ஏன்னா ஒரு பொய்யை கேட்டால் ரொம்ப டிஜெக்ட் ஆகிடுவோம் ரொம்ப நொந்து போயிடுவோம் என்னங்க கிறிஸ்து பிற கலண்டரிங் தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன ஆவிங்க ட்ரெஸ் எடுத்தது வேஸு இந்த சாக்கை வச்சு எடுத்துருக்குறீங்க அவ்வளோதான் அப்புறம் எல்லாமே போய் ஆகிடும் திரும்ப திரும்ப அவர் சொல்கிற வார்த்தையை பார்த்திங்களா இந்த மூன்று வசனங்களில் திரும்ப திரும்ப அவர் சொன்ன வார்த்தை என்ன நாங்கள் கண்டோம் அவரை கண்டோம் என் கண்ணால் பார்த்தோம் நாங்கள் அவரை தொட்டோம் அப்படியே சொல்கிறார் பாருங்கள் க எங்கள் கைகளினால் தொட்டோம் ஒரு மாய இல்லை ஒரு இலுஷன் இல்லை ஏதோ ஒரு பொருளி கதை இல்லை ஏதோ ஒரு கட்டுக்கதை இல்லை கண்ணார பார்த்தோங்க நாங்கள் நாங்கள் தொட்டோம் அவர் அவரோடு இருந்தோம் அவர் வார்த்தையை கேட்டோம் அவர்தான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் வசனத்தை வச்சு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் இவர் தான் அவர்னு ஸோ அதைத்தான் உங்களுக்கு அறிவிக்கிறோம் நாங்கள் எதையோ ஒரு பொய்யை அறிவிக்கலை நாங்கள் கண்டதான் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் அப்படின்னு யோவான் இயேசுவோடு இருந்த யோவான் சொல்றார் இப்போ பேதர் என்ன சொல்றார் பார்க்கலாம் ஒன்று பேதர் சாரி ரெண்டு பேதர் மன்னியங்கள் ரெண்டு பேதர் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ரெண்டு பேதர் ஒன்றாம் அதிகாரம் பேஜ் நம்பர் முன்னூற்றி இருபத்தி மூணு பதினாறு வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல திரும்ப வாசிக்கிற நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம் வேதர் சொல்றாரு அந்த மாதிரி ஒரு இப்ப இருக்கிற கூட்டம் மாதிரி அப்போ அப்பவே முதல் நூற்றாண்டுல இயேசு வாழ்ந்து மறித்து ஊழியம் செய்து மறித்து பறநேறி போன ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எழுதுன கடிதம் இது அப்போவே அது தந்திர கதை அது கட்டுக்கதைன்ற பேச்சு அப்போவே இருந்தது ரெண்டாயிரம் வருஷம் கழித்து இப்போ பேசுகிறாங்கன்னா அப்போ எப்படி இருந்திருக்கோம் பாருங்கள் அவர் வாழ்ந்துட்டு போன அந்த பூமியில் அங்கே எவ்வளோ தகவல்களாக சேகரித்து விசாரிச்சு இருக்க முடியும் ஆனால் அன்னைக்கு நிறைய பேர் முடிவு எடுத்துட்டாங்க அது கட்டு கதைங்க அப்படிலாம் ஒருத்தர் பிறக்கவே இல்லைங்க அப்படின்றாங்க பேர் சொல்கிறார் நாங்கள் கூட தம்முடைய சீஷர்கள் எல்லாம் சேர்த்துக்கிறார் நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றலை தந்திரம் கட்டுக்கதை ரெண்டு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார் தந்திரம்னா ஒருத்தருடைய பலவீனத்தை உபயோகப்படுத்தி ஏமாற்றுவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்முடைய கண்ணில் ஒரு குறைபாடு இருக்குது கடல் தண்ணி நீல நீல தண்ணி கிடையாது நீங்கள் போய் அதை ஒரு வாட்டர் பாட்டிலில் பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டை கதவை சாத்திட்டு உள்ளே ஊற்றுனீங்கன்னா வெள்ளை கலரில் தான் இருக்கும் நான் அதை ட்ரைவும் பண்ணியிருக்கிறேன் நீளக்கலரில் இருக்குதே ஏன் நீல கலராக இருக்குது அப்புறம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சி அது ஏன் நீல கலராக இருக்குன்னா இந்த சூரிய ஒளி கதிர்களை அந்த கதிர்கள் மூலமாக தான் அந்த கலர் நீல கலரில் தெரியுது ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா அந்த கதிர்களை இந்த கண் பார்த்துக்க முடியலை அதால் அதால் கிரகித்து கொள்ள முடியலை அந்த கதிர்களை ஏற்றுக்கொள்ள முடியலை அதனால் இந்த கண் அந்த கடல் தண்ணியை நீளமாக பார்க்குது இந்த கண்ணுடைய குறை அது அந்த கதிர் அலைகளை இந்த கண் பார்க்கக்கூடிய சக்தி இல்லாததுனால குறைபாடு இருக்கிறதுனால அந்த கதிரை வேற மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்குது வேற தன் எப்படி பார்த்து கொள்ள முடியுமோ நான் நீலக்கலரில் இதை பார்த்துக்கிறேன் ஏன்னா வேற எதோ வேற எதையும் என் கண்ணால் கிரகித்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கண்ணுடைய பலவீனத்தின் நிமித்தம் அது நீலக்கலராக இருக்குது ஆனால் தனியாக எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் இருட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி வழக்கமான தண்ணி கலரில் தான் இருக்கும் அது அப்புறம் என்கிட்ட வந்து அது ஏன் உப்பா இருக்குன்னு கேட்கக்கூடாது எனக்கு அதெலாம் தெரியாது இதுக்கு வேணால் எனக்கு பதில் சொல்ல முடியும் அது நம்முடைய பலவீனம் அதே மாதிரி இந்த படம்லாம் பார்க்குறோல்ல பார்ப்பீங்களா பார்க்க மாட்டிங்க படம் பார்க்குறீங்க டிவிலாம் பார்க்குறீங்கள இந்த அதுக்கு முன்னாடி இருந்த காலங்களில் அந்த ஃபில்ம் ரோல் இருக்கும் அது சுத்தம் அது சுத்தம் தேட்டரில் கூட இப்போ கொஞ்சம் கா கொஞ்சம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம வீட்டிலலாம் டிவி வந்துடுச்சு ப்ரொஜெக்டர் வந்துடுச்சு முன்னெல்லாம் வந்து அது அது சுத்த அந்த ரோல் சுற்றிக்கிட்டே இருக்கும் அதில் இருபத்தி நாலு ஃப்ரேம் இருக்கும் பாருங்கள் ஒரு ஒரு சின்ன அசைவுக்கு இருபத்தி நாலு ஃப்ரேம் இருக்கும் இன்னொரு அசைவுக்கு இருபத்தி நாலு ஃப்ரேம் இருக்கும் அந்த இருபத்தி நாலு ஃப்ரேமும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது உங்கள் கண்ணால் அத் அந் அந்த அந்த வேகத்தை உங்கள் கண்ணால் ரீட் பண்ண முடியாது ஒவ்வொரு முறையும் இருபத்தி நாலு முறை இருபத்தி நாலு ரோல் இருபத்தி அந்த ஃபில்ம் மா அந்த ஃப்ரேம் மாறினாதான் அடுத்த ஆக்ஷனே வரும் ஸோ அவ ஒரு அவர் இப்படி இப்படி இப்படி அசைகிறாருன்னா பல இருபத்தி நாலு மாறுது ஆனால் நமக்கு தெரியும் நம்ம அதெல்லாம் பார்க்குறது இல்லை வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும் கொஞ்சமாக அது அந்த ட்ராக்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக மூவ் பண்ணாங்கன்னா அந்த ஃப்ரேம்ஸ் மாறுறது தெரியும் நீங்கள் கூட உங்கள் ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஸ்லோவாக பண்ணிங்கன்னா அப்படியே பார்த்தீங்களா ஸ்லோ மோஷனில் பார்த்தீங்கன்னா அதுதான் ஆனால் இதை வேகமாக ஓடும்போது அந்த ஃப்ரேம்லாம் நமக்கு அந்த மாறுறது அந்த ஃப்ரேம்லாம் கண்ணுக்கு தெரியாது ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு குறைபாடு இந்த மேஜிக் மேனெலாம் பண்ணுறாங்கல்ல மேஜிக்லாம் தந்துடெல்லாம் பண்ணுறாங்கல்ல அவங்களாம் அப்படி தான் நீங்கள் பார்க்குறதுக்குள்ளே எரியா ஒன்று மாற்றிகிட்டு இருப்பான் உங்களுடைய பலவீனத்தை நிமித்தம் உங்களுடைய குறைபாடுகள் நிமித்தம் உங்களை தந்திரமாக ஏதாவது ஏமாற்ற முடியும் அதை தான் சொல்கிறார் அவர் உங்களை நாங்கள் தந்திரமாக உங்கள் குறைகளெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வேலை நீங்கள் படிக்காமல் இருக்கிறீங்க நம்ம எது வேணால் சொன்னால் நம்புவாங்க ஏன்னா அப்படி ஒருந்த காலங்கள்லாம் இருக்குது நிறைய பேர் எது சொன்னாலும் நம்புவாங்க ஸோ அப்படி ஒரு கதையை நான் உங்கள் கிட்டே தந்திர கதையை சொல்லலை உங்கள் குறைகளெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நாங்கள் ஏதோ ஒன்று புதுசாக சொல்லுற சொல்லலை அப்படின்றார் ஒன்று ரெண்டாவது கட்டுக்கதைன்றார் எல்லாம் சொல்லுங்கள் கட்டுக்கதை கட்டுக்கதைன்னா என்ன இப்படி சொன்னால் புரியும் கொஞ்சம் சினிமா யூஸ் பண்ணுறேன் அட்லி தெரியுமா தெரியாதா சரி விட்டுருங்க அவர் அவரை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது என்னென்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பட கதையெல்லாம் திருடிக்கு வரான் திருடி அவர் ஒரு ஒரு கதையாக உருவாக்கி படம் ரிலீஸ் பண்ணுவாரான் ஒவ்வொரு முறையும் அப்படி தான் அவர் எப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாரோ கேஸ் போடுவாங்க நான் இயேசு பற்றி தான் பேச அந்த அட்லி பற்றி பேச வரல கொஞ்சோண்டு சொல்லிக்கிறேன் ஆ அவருக்கு மேலே கேஸ் போடுவாங்க என்னென்னா என் கதையை திருடிட்டாருங்க இவர் அந்த கேஸு எப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாரோ ஒன்றை கேஸு ஏன்னா அவர் பேர் அட்லி கதையை திருடிவார் இதை வச்சே மீம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க கதையை திருடுறவர் என்ன இங்கே பேதர் நான் அட்லி இல்லை ஆ கதையெல்லாம் திருடி ஒரு கதையை உருவாக்கி இப்படி ஒருத்தர் பிறந்தாரு இப்படி ஒருத்தர் வாழ்ந்தாரு அவரை பற்றி உங்ககிட்ட நாங்கள் அங்கே கதையெல்லாம் திருடி திருடி சேர்த்து உங்களுக்கு சொல்லலை வாசிக்கிறேன் திரும்ப வாசிக்கிற ரெண்டு பேர் ஒன்னாவது பதினாறாவது வசனம் நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டோம் நாங்கள் அதை கண்டோம் பொய் சொல்லலைங்க நாங்கள் நாங்கள் கண்ணார பார்த்தோங்க அப்படின்றார் அப்போ ரெண்டு சீசர்களை பற்றி நான் உங்களுக்கு உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன் அவங்க ரெண்டு பேருடைய ஸ்டேட்மெண்ட்டும் என்ன பொய் இல்லை நாங்கள் நம்பினது பொய் இல்லைன்றோம் சரி அப்படி என்ன பிரச்சனை இருக்கு இதில் என்ன பிரச்சனைனா கண்ணியின் வயிற்றில் பிறந்தது தான் பிரச்சனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க அப்படின்றவங்க கிறிஸ்துவின் பிறப்பை நான் நம்புகிறேன் ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அதில் என்னென்னா கண்ணியின் வயிற்றில் பிறந்தாரெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது ஒரு பெண் திருமணமாகிறதுக்கு முன்னாடி வயிற்றில் பிள்ளையை சுமந்தால் அதை எந்த கலாச்சாரம் ஏற்றுக்கும் ஏன் கலாச்சாரம் அதை ஏற்றுக்காதுங்க இப்போ வெஸ்டர்ன் கலாச்சாரம் அதை ஏற்றுக்கும் அவங்கக்கிட்ட இப்போ இப்படி ஒரு கதை சொன்னீங்கன்னு வச்சிங்களேன் அவங்க என்ன சொல்லுவாங்க நிறைய பேர் நாங்கள் ரொம்ப காலமாக கல்யாணம் பண்ணாமல் தான் இருக்கோம் திரும்ப சினிமாவிலேருந்து ஒரு இது எம்இ ஜாக்சன் அவங்க வந்து கல்யாணம் பண்ணாமையே குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க அந்த குழந்தை ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க அவ்வளோ லைக்ஸு எல்லாரும் விரும்புகிறாங்க அதை கல்யாணம் பண்ணாமல் ஒரு குழந்தை பெற்றதை அதை எல்லோரும் லைக் பண்ணுறாங்க இந்த கலாச்சாரத்தில் ஏற்றுக்குவீங்களா உங்கள் வீட்டில் அப்படி ஒரு நடந்தா அல்லது உங்கள் சமுதாயத்தில் அப்படி ஒரு பெண் அது மாதிரி நடந்துக்கிட்டா ஏற்றுக்குவீங்களா ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் கலாச்சார ரீதியாக இது வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ஒரு பெண் கற்பம் திருமணமாகாமல் கர்ப்பவதி நான் எப்படி ஏற்றுக்கிறது ஸோ அவங்களுக்கு அந்த கேள்வி இருக்குது அதை அக்சப்ட் மாட்டேன்றாங்க ஸோ ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னா மரியாளுக்கும் யோசிப்புக்கும் பிறந்தார் முப்பது வருஷம் அவருக்கு பிள்ளையாக வாழ்ந்தார் அதை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் அந்த முப்பது வயசு வரைக்கும் இயேசு மரியாதை யோசேப்புக்கு பிறந்தவர் ஆனால் முப்பதாவது வயசில் போய் அந்த யோவான் ஸ்நானின் இடத்துல கரையில் போய் ஞான ஸ்நானம் எடுத்தாரு யோர்தான் நதியில் அப்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்றே இவர் என்னுடைய நேச குமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன்னு சொன்னாரே அப்போதான் அவர் தேவனுடைய குமாரனா தேவன் அவரை தத்து எடுத்துக்கிட்டாரு அது வரைக்கும் அவர் கண்ணின் வயிற்றில் பிறந்த பிறக்கலை அவர் மரியா யோசியப்பு என்ற பெற்றோருக்கு தான் பிறந்தார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க நல்லா இருக்காண்ணா கேட்கறதுக்கு கலாச்சாரப்படி இடிக்கிறவங்க அது வாய் கோசுது இது மாதிரிலாம் ஒரு திருமணமாகாத பெண் கர்ப்பவதி ஆகிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற ஆளுங்க இதை பிடிச்சிக்கிறாங்க இப்போ கொஞ்சம் காலமாக நாங்கள் இதை நம்பிக்கிறோங்க முப்பது வயசு வரையும் தான் பையனாக பிறந்து வாழ்ந்தாரு ஆனால் முப்பது வயசுக்கு அப்புறம் அந்த மூன்றரை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை அவருடைய பிள்ளையாக தத்தெடுத்து கொள்ளப்பட்டார் ஸோ இது கொஞ்சம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் கண்ணியின் வயிற்றில் பிறப்பது அவ்வளோ அவசியம் அதையும் உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா பகுல் பதிமூணு நிருபங்கள் எழுதியிருக்கிறார் இந்த வேத ஒரு இடத்துல கூட அவர் இயேசு கண்ணியின் வயிற்றில் பிறந்தார்னு எழுதவே இல்லை நிறைய விஷயத்தை எழுதியிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஒரு எழுச்சியே பவுலுடைய போதனைகள் பவுலுடைய எழுத்துக்களால் தான் உண்டாச்சு இல்லைன்னா கொஞ்சம் எப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன் இந்த மத்தையும் மார்க்கு லூக்கா யோவான் மாத்திரம் நம்ம கையில் இருந்திருந்தா நம்மளாம் என்ன பண்ணியிருந்திருப்போம் பன்னெண்டு பதினைஞ்சு முறை எழுந்து உட்கார்ந்துருப்போம் எழுந்திருப்போமாக உட்கார்வோமாக அப்படின்னு சொல்லி பதினேழு முறை உட்கார்ந்து இருந்திருப்போம் தொட்டு தொட்டு கும்பிட்டு இருந்திருப்போம் இப்படிதான் பண்ணிட்டு போயிருந்திருப்போம் ஒரு பூஜை மாதிரி இருந்திருக்கோம் பாருங்க உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டோம் பல பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க இது பவுலுடைய கிறிஸ்தவம் அந்த அளவுக்கு பவுலுடைய எழுத்துக்கள் போதனைகள் தாக்கம் ஏற்பட்டுச்சு இன்னைக்கு கூட பல பேருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஒரு எழுச்சின்னா இந்த பவுளுடைய எழுத்துக்கள் தான் ஆனால் ஒரு எழுத்துக்கள்ல கூட பவுல் போய் கண்ணியின் வயிற்றில் பிறந்த இயேசுன்னு சொல்லவே இல்லை அவர் ஏன் மறித்தார் உயிரோடு எழுந்தார் எல்லாத்தையும் சொல்றாரு அதனால என்ன சொல்றாங்க நிறைய பேர் பவுளை எழுதலையே கண்ணியின் வயிற்றில் பிறந்தார்ன்னு அப்புறம் எப்படி கண்ணியின் வயிற்றில் பிறக்கிறது பற்றி பேசுறீங்க பவுல் ஒரு இடத்துல சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ஆமாம் அவ்வளோ பெரிய பதிமூணு நிருபங்கள் எழுதினவருடைய எழுத்துக்கள்ல ஒரு இடத்துல கூட இல்லை ஸோ இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறவங்க கூட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அவசியம் ஏற்படலைங்க யாருக்கும் சந்தேகம் இல்லைங்க அதனால தாங்க பவுல் எழுதலை இல்லைன்னா சந்தேகம் இருந்து தான் எழுதியிருப்பாருங்க அப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க எப்படி யோவான் ஸ்நானகன்னுடைய ஞான வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இயேசுடைய இந்த விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க பவுல் எழுதலை ஏன்னா அவசியம் ஏற்படலைன்றாங்க இன்னும் கொஞ்சம் ஷாக்காக இருக்கும் உங்கள் வீட்டில் அப்படி ஒரு குழந்த பிறந்திருந்தா ஒரு பெண் திருமணமாகாமல் குழந்தையை பெற்று ஒருவேளை மரியாளுக்கு நடந்த போலவே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கும் ஒரு அதிர்ச்சி வாழ்நாளெல்லாம் எவ்வளோ ஒரு அதிர்ச்சி ஆச்சரியம் இருக்கும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் எவ்வளோ ஆச்சரியம் இருக்கும் எங்கள் வீட்டில் இந்த பிள்ளை கடவுள் த பெற்ற பிள்ளை ஒரு ஆண்மகனுடைய உதவியே இல்லாமல் பிற பிறந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க கூட பிறந்தவங்களாம் எவ்வளோ சந்தோஷப்படுங்க ஏன் அண்ணன் இந்த மாதிரி பிறந்தவர் அப்படின்னு எவ்வளோ பேர் அதை நம்பியிருப்பாங்க எவ்வளோ ஆனால் பைபிளை படித்து பாருங்கள் யோவான் ஆராதிகாரம் அதுக்கப்புறம் லூக்காவில் வாசித்து பார்த்திங்கன்னா பெற்றோரும் விசுவாசிக்கலை தாயும் விசுவாசிக்கலை சகோதரரும் விசுவாசிக்கலை ஸோ இந்த விமர்சனை செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவர் அப்படி பிறந்திருந்தால் அந்த வீட்டில் இருந்த தாக்கம் அவ்வளோ சீக்கிரமாக மரியால் மறந்து போயிட்டா ஒன்றும் ஒரு இடத்துல ஏசு பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறாரு நிறைய பேர் பிரசங்கம் கேட்டுட்ருக்கிறாங்க அப்போ வாசலில் இருந்து ஒருத்தங்க வந்து உள்ளே வந்து ஏசுக்கிட்ட சொல்கிறாங்க உன் தாயும் சகோதரியும் வெளியே நிற்கிறாங்க உங்கள் பார்க்கணுன்னு வந்திருக்காங்க ஏசு என்ன பதில் சொல்வார் தெரியுமா யார் என்னுடைய தாய் இருக்குறிங்களா யார் என்னுடைய தாய் வசனத்தை என்னை விசுவாசிக்கிறவர்கள் தான் என் தாயும் என் சகோதரியும் என்னுவார் இன்னொரு வார்த்தையில சொல்ல என்னை விசுவாசிக்காதவர்கள் என் தாய் இல்லை மரியாதை சொல்லி நினைக்கிறார் வெளியில நின்று நினைக்கிறாங்க இவர் சொல்றாரு என்னை விசுவாசிக்காதவங்களாம் என் தாய் கிடையாது அவங்கள பார்க்க முடியாது இப்போ நீங்க மட்டும் கவனிங்க அப்படின்ற அதை விமர்சிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா அவ்வளவு சீக்கிரமாக மரியா மறந்துட்டாங்க அப்படி ஒரு பிள்ளைய பெத்தெடுத்தத ஒரு தாக்கம் இருக்கும்ல கொஞ்சமாவது ஒரு தாக்கம் இருக்கும்ல ஒரு அற்புதம் நடந்திருக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கு இன்னும் சொல்லப்போனால் தன் உடலில் சுமந்துருக்கிற ஒவ்வொரு பிள்ளைய அவளை பார்த்து ஏசு சொல்லக்கூடிய இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாமா என் தாய் அவள் அவள் என் தாய் இல்லை என் வசனத்தை கேட்டு என்னை விசுவாசிக்கிறவர்கள் தான் அப்படின்னு எப்படி சொல்லலாம் அவரு எப்படி அந்த அம்மா அவ்ளோ சீக்கிரம் அந்த நடந்த அற்புதத்தை மறந்துருக்கலாம் ஸோ அவங்க எல்லாம் என்ன எதை வைக்கிறாங்கண்ணா இந்த கண்ணியின் வயிற்றில் பிறந்தது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஆனால் இந்த காலவேல உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் ஏசு கண்ணியின் வயிற்றில் பிறந்தே ஆகணும் அவர் பிறக்கலைன்னா அவருடைய அவரை அவரை ரட்சகர் என்று அழைப்பதற்கு அவருக்கு தகுதி இல்லை இதனால கேட்டுங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் இயேசு இரட்சகர் என்ற தகுதி அவருக்கு கொடுப்பதே அவர் கண்ணியின் வயிற்றில் பிறந்தாக பிறந்தால் மாத்திரம்தான் அவர் கண்ணியின் வயிற்றில் பிறக்கலைன்னா அவரால் ரட்சகர் என்ற தகுதி அவருக்கு கிடையாது அவர் நாயகன் ஹீரோ அழைச்சிக்கலாம் காப்பாத்தினருந்து அப்படி ரச்சிக்கிறவராக இருக்கணும் அவர் கண்ணியின் வயிற்று மாத்திரம் தான் வேற யார் வயிற்றுலையும் பிறக்க முடியாது பிறப்பு அதுக்கு ஒரு சில பேர் என்ன கொண்டு வராங்க பல மத கதைகளில் இருக்குது தான் மதங்கள் இந்த மாதிரி கண்ணியின் பிறப்பை உரிமை பாராட்டுதான் என் நம்புகிற கடவுள் கண்ணியின் வயிற்றில் தான் பிறந்தாருன்னு பன்னெண்டு மதங்கள் சொல்லுதான் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அதில் ஒன்றா இது இருந்துட்டு போட்டோன்றாங்க இல்லை இவர் கண்ணியின் வயிற்றில் பிறப்பதற்கு குறிப்பிட்ட நோக்கம் இருக்குது இல்லைன்னா அந்த கண்ணியின் வயிற்றில் அவர் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் மரியால் யோசிப்போட திருமணமாகி கல்யாணம் ஆன பிறகு பிறக்கிற குழந்தைங்கள ஒரு குழந்தையாக பெற்று இருக்கலாம் இல்லை அவர் தெரிந்தெடுக்கிறார் நீ தான் வேணும் உன் கர்ப்பம் வேணும் நான் உன் வயிற்றுல பிள்ளையாக பிறக்கணும் அவளுக்கு அதை புரிய வைக்கிறார் நான் பிறக்கிறது எதற்காக பிறந்த உடனே பேரெல்லாம் மாற்றி வைக்கல பாருங்க சுரேஷு ரமேஷெல்லாம் வச்சு விடல பாருங்க வாயில் வர்றதெல்லாம் வைக்கல சூஸ் பண்ணுறாருங்க ஏன்னா இவர் ரட்சகர் எல்லாம் சொல்லுங்கள் ரட்சகர் இயேசு ரட்சகர் என்பதை அவரை தகுதிப்படுத்துவதற்கு இந்த பிற கண்ணி பிறப்பு தான் இல்லைன்னா அவர்களுடைய கண்ணியின் பிறப்பு அவசியமே கிடையாது அப்போ இந்த ஆதியாகமும் ஒன்று அதிகாரத்துக்கு வாங்க அங்கே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அடுத்து இன்னொரு வேத பகுதி வேகமாக போகலாம் ஆதியாகமும் ஒன்று அதிகாரத்தில் ஆதியாகமோ மூணு அதிகாரம் மன்னியங்கள் ஆதி ஆகமோ அதிகாரம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் ஆதி ஆகம ஆதாமுடைய வீழ்ச்சியை பார்க்குறோம் அவன் பாவம் செய்கிறான் அதன் பிறகு கர்த்தரவனை பார்த்து அவங்க கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறான் இயேசுவின் பிறப்பு எப்போது பேசப்பட்டது என்பதை இங்கே கவனிக்கலாம் இங்கே இங்கே பார்க்கலாம் ஏசுவின் பிறப்பு ஒரு தற்செயல் இல்லை இயேசுவின் பிறப்பு எவ்வளவு முன்குறிக்கப்பட்டது அவர் பிறக்கறதனுடைய அவசியமே எதற்குன்னு இங்கே வாசிக்கலாம் பாருங்க பதினைந்தாவது வசனம் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் இங்க ஒரு இது ஒரு ஓமை கதை மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள்லாம் இதெல்லாம் உக்காந்து படி படித்தா டீட்டெயிலாக படிக்கும் போது நல்லா ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் அந்த சர்பத்தை பார்த்து பேசுகிறார் அந்த சர்பம் எதிராளி அந்த சர்பந்தான் இப்போது அவங்கள வஞ்சித்துருக்குது அவங்கள ஏமாற்றி அவங்கள அந்த பாவத்தில் விழப்பண்ணிருக்குது அவங்கள தூண்டி இருக்குது யாக்கோபு அதுக்கு வேறு பேர் கொடுக்குறார் இச்சைன்னே பேர் கொடுக்குறார் இச்சைன்னே சொல்கிறார் இச்சை அவன் அவன் இச்சையினால் விழுறான் சோதிக்கப்படுறது இச்சையினாலே இச்சைக்கு பேர் அர்த்தம் என்னன்னா கட்டுப்படுத்த தெரியாத ஆசை ஒரு ஆசையை கட்டுப்படுத்த தெரியலன்னா அதுக்கு பேர் இச்சை ஆசையாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் அது கட்டுப்படுத்த தெரில அது கட்டுப்பாடை மீறி போகுது எல்லையை மீறி போது அந்த ஆசைன்னா அங்கே அப்போ பிரச்சனை இருக்குது அது பாதிக்கும் வேதம் சொல்லுது அது மரணத்தை வரவிக்கும் மரணம்னா வெறும் உடல் ரீதியான மரணம் மாத்திரம் இல்லை அது பல உறவு பிரச்சனைகளை கொண்டு வரும் நிறைய குழப்பங்களை கொண்டு வரும் அதுதான் கட்டுப்படுத்த தெரியும் கட்டுப்படுத்த வேண்டிய ஆசையை இவங்க கட்டுப்படுத்தலை ஆனால் யாக்கோபு அந்த மாதிரி சொல்கிறாரு யோ ஆதி ஆகமத்தில் வாஸ்தா வேறு உருவகம் கொடுத்துருக்கு ஒரு சர்பத்துக்கிட்டே நின்று பேசுகிறாரு அதை பார்த்து நீ நீ இப்படி செய்ததுனால உனக்கும் ஸ்திரீக்கும் உன்வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் ஏதாவது ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா அப்படியே படிச்சுட்டு போயிட்ருக்கோம் பல முறை அங்கே என்ன சொல்லியிருக்கு ஒரு பெண்ணுடைய வித்துன்னு சொல்லியிருக்கு ஒரு ஸ்திரீயின் வித்து இந்த சாத்தானுடைய தலையை நசுக்கும் அப்படின்னு வாசிக்கிறோம் ஒரு ஸ்திரீக்கு வித்து கிடையாது ஸ்ரீக்கு கர்ப்பம் ஒரு பெண்ணுக்கு கர்ப்பம் இருக்கு அவளுக்கு வித்து இல்லை ஆணுக்கு தான் வித்து இருக்கு ஆனால் இந்த வேத பகுதி என்ன சொல்லுதுன்னா ஒரு ஸ்திரீயினால் பிறக்கிறவர் அதை செய்ய ஒரு ஆணுடைய உதவி இல்லாம பிறக்குறவர் அந்த தலையை நசுக்குவார் தலையை நசுக்கிறது ஒரு ஓமை மொழி அது என்ன அந்த பிளானை டிஸ்ட்ராய்ட் பண்ணுறது திட்டம் போட்டது மனு குளத்தை அழிச்சிடலான்னு நினச்ச ஒரு திட்டத்தை கிறிஸ்து வந்து அதை நசுக்கி போடுவார்னா அவன் திட்டத்தை ஒன்றுமில்லாமாக்கி போடுவார்வன் ஏமாந்து போயிடுவான் அப்படின்ற மாதிரி தான் அந்த சென்ஸில் தான் இப்படி சொல்லியிருக்குது என்ன சொல்கிறாரு ஸ்திரீயின் வித்தினால் பிறக்கிறவர் அதை செய்ய முடியும் ஆதாம் இழந்துட்டான் அவன் பின் வருகிற வம்சம் சந்ததி எல்லாம் அந்த பாவக்கரையில் இருக்குது ஆகவே ஒரு ஆணுடைய உதவியில் பிறந்தா அந்த ஆணுடைய ரத்தம் பாவக்கரையாக இருக்கிறதுனால அதில் பிறக்கிற எல்லாருமே என்னவா என்னவா கருதப்படுவாங்க பாவியாக கருதப்படுவாங்க இப்போ கிறிஸ்து அப்படி பிறந்தார்னா அதே வழியிலே கிறிஸ்துவம் பிறந்தார்னா அவரால் போய் பலி செலுத்த முடியாது லேவியராக சட்டமும் சட்டத்தின் நான் சொல்கிறேன் அப்புறம் வீட்டில் போய் படித்து பாருங்கள் லேவியராகமு புத்தகத்தில் நிறைய பலிகளை படி பல பலிகளை கடவுளுக்கு செலுத்துனாங்க அது பாவ நிவாரண பலின்னு ஒன்று இருக்குது ஒரு ஆட்டை கொண்டு வரணும் அந்த ஆடு பழுதற்ற ஆடாக இருக்கணும் ஒரு குறை இருக்கக்கூடாது அந்த ஆட்டுக்கு அந்த ஆட்டை செக் பண்ணி கொண்டு வந்து ஆலயத்துக்குள்ள அந்த ஆசாரியன் கையில் கொடுக்கணும் அந்த ஆசாரியன் அந்த ஆட்டை கொண்டு வந்து கொண்டு வந்த உடனே அந்த கொண்டு வந்தான் பாருங்க அவனை அவன் கரத்தை கொண்டு போய் அது மேலே வைக்க சொல்லுவாங்க கொண்டு வர்ற வரைக்கும் அந்த ஆடு சுத்தமாக இருக்கணும் அப்புறம் இந்த பாவியான மனுஷன் நிற்கிறான் கொண்டு வந்திருக்கானே அவன் அந்த கரத்தை வைக்கணும் ஒரு கருத்து இருக்குது என்னென்னா அந்த ஆட்டின் மேல் இவனுடைய பாவங்கள்லாம் அந்த ஆட்டின் மேலே போயிடுறதாகவும் இவ்வளவுக்கு நேரம் பாவம் இல்லாமல் இருந்த அந்த ஆடு இவன் கரங்களை வைத்த உடனே அந்த அந்த பாவம்லாம் போனது போனது போலவும் அந்த ஆடு அதன் பிறகு மறிக்க வைத்து வெட்டப்பட்டு அதன் ரத்தத்தை எடுத்துட்டு போய் மகா பொரிசுத்தலத்தில் கொண்டு போய் தெளிப்பான் தெளித்துட்டு வந்து சொல்லுவான் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நீ சமாதானத்தோட போகலாம் இப்படி தான் லேவே ராகமத்தில் சட்டம் இருக்குது யார் பாவம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் ஒரு மிருகத்தை கொண்டு வரணும் ஒரு ஆடையோ மாட்டையோ ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்க ஒரு புறா கொண்டு வரலாம் இப்படி கொண்டு வந்து அதன் மேலே கரத்தை வச்சு கொண்டு வர்ற வரைக்கும் அதில் எந்த குறையாக இருக்கக்கூடாது ஒரு நோய் இருக்கக்கூடாது ஒரு ஆடுக்கு நோய் இருக்குதா எதாவது பிரச்சனையாக இருக்குதான்னா ஆடு உக்கரா என்ன ஒருத்தர் சொன்னார் உக்காராதான் அது தான் இருக்குமா அதை நின்றுக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை போய் தொட்டு பார்த்து அங்கங்கே எதாவது உண்ணிருக்கும் இல்லை ஏதாவது பூச்சி கட்சிருக்கோம் இல்லை உடம்பு சரியாமல் இருக்கும் அதை கண்டுபிடிச்சிடலாமா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா நின்றுன்னே தான் இருக்குமா உட்காரவே அது எப்போ உட்காரன்னா அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத போது தான் உட்காரமா ஸோ இதை ஆட்டை வளர்த்து கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் அதில் எந்த குறையும் இல்லாமல் செக் பண்ணி எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணும் ஆசாரியன்னு அதை ஒரு வச்சு செக் பண்ணுவான் முன்னு வாசிக்கிறோல்ல மெய்ப்பர்கள் கிட்ட தேவது சொல்லுவான் உங்களுக்கு இதுவே அடையாளம் ஒரு பெண் தன் குழந்தைய சுற்றி முன்னணியில் வைத்திருப்பாள் முன்னணா என்ன ஆட்டை அது மேலே வச்சு தான் செக் பண்ணுவாங்க பலி செலுத்துக்கிற ஆடெல்லாம் அதில் வச்சு தான் செக் பண்ணுவாங்க அது குறை இருக்காது இல்லையா அப்படியே மெய்ப்பர்கள் கிட்ட ஏசு ஏசு அங்கே தான் இருப்பார் போய் செக் பண்ணிக்கோங்க இனிமேல் உங்கள் ஆடு தேவையில்லை பலி ஆகிறதுக்கான மெய்யான ஒரு ஆட்டுக்குட்டி வந்தாச்சு இனிமே உங்கள் ஆட்டுடைய உதவி தேவையில்லைன்னு சொல்லி இயேசுவை சுட்டி காட்டி யோவான் ஸ்நானகன் சொல்கிறாங்க இதோ தேவ ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு இயேசுவை ஆட்டு ஆடுன்றான் இந்த இயேசு மறிக்கப் போகிறதை மனதில் வைத்து கொண்டு தான் கால மக்கள் பழையற்பாட்டு காலத்தில் பலி செலுத்தினார்களே ஒவ்வொரு பலியும் இந்த கிறிஸ்துவை மனதில் வைத்துக்கிட்டு தான் செஞ்சாங்க எப்படி இந்த கிறிஸ்து ஒரு ஒருவன் ஆட்டை பழுதற்ற ஆடா கொண்டு வரணுமோ அந்த மாதிரி கிறிஸ்துவும் பழுதற்றவராக இருக்கணும் அப்படி பழுதற்றவராக இருக்கணும்னா ஆதாம் ஆதாமுடைய சந்ததியில் பிறக்கக்கூடாது அவர் ஆதாமுடைய பாவ கரையில அந்த வம்ச வழியில இயேசு பிறக்கக்கூடாது அதனால தான் இவருடைய பிறப்பு ஒரு அற்புத பிறப்பு என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஏன் அவருடைய அற்புத பிறப்பு அவசியமாக இருக்குன்னா அந்த பிறப்பு அவர் பாவத்துக்காக மறிக்கப் போகிறார் அப்படி மறிக்கணுன்னா அவர் இந்த ஆண்கள் ஆண் வித்தில் பிறக்கக்கூடாது ஏன்னா பாவக்கரை இருக்குது அதில் அது அவங்களுக்கு பிறகு காயின் பாவக்கரை அப்படியே வருது பாவக்கரை அப்படியே வந்துகிட்டே இருக்குது கிறிஸ்துவை கொண்டு போய் இப்போ கொண்டு போய் பலி செலுத்த கொடுக்க முடியாது மரியாளுக்கு யோசேப்புக்கு பிறந்திருந்தான் யோசேப்புக்கு பிறந்திருந்தா பைபிளில் நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்களா பைபிளில் அப்படியே எப்படி இருக்கும் பைபிளில் படித்தா கோபம் தான் வர பெண்களுக்குலாம் ஏன்னா ஆப்ரகாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் அப்படித்தான் இருக்கும் இன்னும் இவங்க பத்து மாசம் பெத்து வைத்தல சுமந்து பெத்த மாதிரி இருக்கும் பைபிளை படிச்சீங்கன்னா அப்படிதான் இருக்கும் பெண்கள் தான் பெத்தாங்க ஆனா ஒரே ஒருத்தர் மாத்திரம் தான் பைபிள் இப்படி சொல்லுவோம் மரியாள் பெற்றாள் மரியால் தான் பெற்று அவள் ஆணுடைய உதவி இல்லாம பெற்று எடுக்கிறான் ஒவ்வொரு ஆணும் பிறக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்க இந்த மாமியார்கள் கொஞ்சம் கேளுங்களேன் உங்க வீட்டுல பொம்பளை குழந்தை பிறந்தா அதுக்கு காரணம் உங்க பையன் தான் ஏன்னா அந்த பையன் கிட்ட தான் அந்த வித்து இருக்கு திட்டணும்னா அவனை திட்டு அந்த பொண்ணு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவகிட்ட வெறும் சுமக்கிற கர்ப்பம் மட்டும் தான் இருக்குது இருக்கிறீங்களா கோ வருதா ஒரு பெண் பெண் பிள்ளையை பெற்றெடுக்கிறதோ ஆண் பிள்ளையை பெற்று எடுக்கிறதோ அவள் அவளால இல்லை ஏன்னா அவளிடத்தில் கர்ப்பம் மட்டும் தான் இருக்கு ஆண் கிட்டதான் அந்த குழந்தையினுடைய வித்து இருக்கு ஆனதான் கேட்கணும் ஏன்டாத்தால் அவ்வளவுதான் கர்ப்பத்தில் சுமந்தாள் அவள் வித்தை அவ்வளவுதான் ஆனா பிறப்போ மரியால் கேக்குறா இது எப்படி ஆகும் சாத்தியமே இல்லையே சயின்டிஸ்ட் எல்லாம் கேட்கிறாங்கல்ல அஞ்ஞானிகள் கடவுள் அறியாதவங்க கடவுள் இல்லைன்றவங்கலாம் கேட்கறாங்கல்ல எல்லாம் நடக்க வாய்ப்பில்லை அவளும் கேட்டா இதே வெள்ள எப்படிங்க நடக்கும் அது தேவ தூதன் சொன்னால் இது தேவனால் கூடுகிற கார் ஏன்னா தேவன் மீட்புக்கென்று ஏற்படுத்தியிருக்கிற ஒரு வழி இதை தேவன் செய்திருக்கிறார் தேவன் செய்கிறாரு அப்படின்னா உடனே அவ உடனே ஒத்துக்கிறா அப்படி ஆக கடவுது அந்த வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது நான் அதற்கு அடிமை இப்போதுலேருந்து நான் அதுக்கு அர்ப்பணிக்கிறேன் நான் என் உடலை த நான் தரேன் அப்படின்னு அவ ஒத்துக்கிறா ரிசீவ் பண்ணுறா பிள்ளையை பெற்றெடுக்கிறார் பிள்ளையை சுமந்து பெற்றெடுக்கிறார் அப்போ இந்த கதை ரொம்ப முக்கியம் ஏ இந்த கண்ணியின் பிறப்புன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இவர் போய் பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் சிலுவையின் மேல் அந்த பாவத்தை சுமந்து தீர்க்குறார் அப்படி சுமந்து தீர்த்து தான் அவர் வந்து உலகத்துக்கு சொல்லுங்கள் நற்செய்தியாய் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்கிறார் எப்போ அது நற்செய்தியாக மாறுதுன்னா அவர் பிறப்புலேருந்தே அதனால தான் தேவ தூதர்கள் சொல்றாங்க உலகத்துக்கு நற்செய்தி ஏசு மறிச்ச பிறகு இல்லை நற்செய்தி அவர் பிறப்பே நற்செய்தி ஆரம்பிக்குது ஏன்னா அவர் பிறந்தா தானே மறிக்க முடியும் அவர் பிறகுனா எப்படிங்க மறிக்க முடியும் அதுவும் எல்லாரும் பிறந்து மறிக்கிற மரணத்தை அவர் மறிக்க முடியாது அவர் பிறப்பே அவரை தனித்தன்மையாக்குது அவரை தனிமைப்படுத்துது என்ன சொல்லுது நீ பாவக்கரையோடு பிறந்துட்டு அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்படாது இப்போ பாருங்கள் இந்த வசனத்தை பாருங்கள் எபிரையர் பத்தாம் அதிகாரம் இயேசுவின் மரணத்தை பத்தி இப்படி சொல்றாரு என்ன மாதிரி மரணம் பாருங்க அது எபிரையர் பத்து பத்து அவரை கொண்டு வந்து அவர் பிறந்ததே பலியாகிறதுக்கு அவர் பிறந்து எட்டு நாள் நினைக்கிறேன் ப்ளூ வாசி வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டு நாள் நினைக்கிறேன் அவரை கொண்டு வருவாங்க சிமியோனுங்கிற ஒரு மனுஷன் அங்கே நிற்கிறான் ரொம்ப வயசானவன் அவர்கிட்ட கர்த்தர் சொல்லியிருந்தாரான் நீ ரட்சகர் மேசியாக பிறக்கிறதுக்கு முன்னாடி சாக மாட்டே ஸோ குழந்தைய எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்தா உடனே அவர் அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டு சொல்கிறாரு உன்னுடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது இப்போ நான் சந்தோஷம் சமாதானத்தோடு போக போகிறேன் நான் சாகிறதுக்கு ரெடி நான் சாகலாம் ஏன்னா இவ்வளோ நாள் அவருக்கு ரொம்ப கஷ்டம் வீட்டில் ஒரு பெல உடலில் பலவீனம் வீட்டில் வயசாகிடுச்சி ஏன் நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேது பிள்ளைங்களுக்கு பேரை பிள்ளைங்களுக்கு பிடிக்க மாட்டேது உக்கலோக்கு இருந்துருந்தா பிள்ளைங்களுக்கு பிடிக்க மாட்டேது வயசாயிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்கள கைட் பண்ணோம் அவங்கள இது பண்ணணும் இவங்களுக்கே மன கஷ்டம் நம்ம இருந்து என்ன கண்டிப்பாக அவருக்கு தோணி இருக்கும் இருந்து நமக்கு என்ன எல்லாருக்கும் தொல்லையா இருக்கிறமே போய் சேரலாமே கர்த்தர் வேற சொல்லிட்டாரு நான் வர்ற வரைக்கும் நீ போகூடாது இருக்கணும் என்னை பார்த்த பிறகு தான் நீ போகணுன்னு சொல்லிட்டு போலருக்கு போடனே அவருக்கு அந்த குழந்தைய கையில் எடுத்துக்கிட்டு சொல்கிறார் நான் கண்டுட்டேன் நான் சாக போகிறேன் அப்புறம் குழந்தைய கையில் கொடுத்துட்டு மரியாதை பார்த்து சொல்கிறாரு ஒரு பட்டயம் உன் இருதயத்தை உருவி போகும் அப்படின்றார் எழுத்தின்படி எந்த இடத்துலையுமே மரியாதை மரியாதை பட்டயத்தினால குத்துனாங்கன்னு பைபிள்லேயும் இல்லை சரித்திரத்துலேயும் இல்லை அவங்க எப்படி செத்தாங்கன்னு கூட தெரியாது ஆனால் அந்த சிமியன் சொல்கிறாரு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு இது உன் பட்ட ஒரு பட்டயம் உன் இருதயத்தை உருவி போகும் அதை வேறு சிம்பாலிக்காக சொல்கிறார் என்ன சொல்கிறாருண்ணா உன் கண்ணு முன்னமே உன் குழந்தை சீக்கிரம் ஆக போகுது அதுக்காக தான் நீ பெத்தெடுத்திருக்குற ரெடியாக இருந்துக்கோ இதையெல்லாம் சந்திக்கிறதுக்கு ஜீர்ணிக்கிறதுக்கு ஏற்றுக்கொள்வதுக்கு உன் மனதை பக்குவமாக்கிக்கோ ஏன்னா உன் கண்ணு இதில் இந்த குழந்தை மறிக்கிறதுக்காக பிறந்திருக்கு நாமலாம் வாழ்கிறதுக்காக பிறந்திருக்கிறோம் இந்த குழந்த மறிக்கிறதுக்காக பிறந்திருக்கு அதனால் நீ உன் மனதை பக்குவப்படுத்திக்கோ ஏன்னா உன் கண் இதில் ஒரு ஷாக்கிங் இன்சிடெண்ட் நடக்கப்போகுது உன் கண் எதிரில் நடக்கும்போது அப்படியே நடக்குது சில வெயிலாண்டே அவன் நிற்கிறான் பத்தாம் அதிகாரம் எபிரேயர் பத்து முந்நூற்றி ஆறு பேஜ் நம்பர் எபிரேயர் பத்து பத்து ஏசு கிறிஸ்தினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் இருக்குறீங்களா இன்னைக்கு பாணியில் சொல்லணும்னா இந்த உடலில் டயாலிசிஸ்லாம் பண்ணுறாங்கல்ல ரத்தத்தை எடுத்து மாற்றிக்கிறாங்களே ஒரு ரத்த அழுக்காயிடுச்சு அதில் வியாதி இருக்குது அது சுத்தம் இல்லை அதில் பிரச்சனை இருக்குன்னா அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு வேற ரத்தம் மாற்றுறாங்கள்ல அந்த மாதிரி தான் இதை சொல்லப்பட்டுருக்கு இவர் இவர் மறித்த போது அது வரைக்கும் பாவக்கரையில் இருந்த மனுக்குளம் என்றைக்கு கிறிஸ்து மறித்தாரோ புது ரத்தம் வேதம் சொல்லுது அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் இவருடைய இந்த ஆதாவுடைய ரத்தம் சுத்திகரிக்கலை கரையாக்கிக்கிட்டே இருக்கு பாவ கரையிலே இருக்குது இந்த கரையில பிறக்கிற ஒருத்தரை கொண்டு போய் பலி செலுத்த முடியாது இவர் எப்படி இருக்கணும் சுத்தமான ரத்தமா இருக்கணும்னா ஆண் உதவியில பிறக்க கூடாது இப்ப புரியுது கண்ணின் வயிற்றுல பிறக்கிறாரு ஏன் இந்த கான்செப்ட் பைபிளை படிக்கும் போது ஏன் இப்படி சொல்லுது ஏன் அவர் கண்ணின் வயிற்றுல பிறக்கிறது அவசியமா இருக்கு எல்லாத்தையும் சொல்லலாம் கலாச்சாரம் ஏத்துக்க மாட்டேங்க ஆமா என்னால் கூட ஏற்றுக்க முடியாது அதை என் வீட்டில் அப்படி ஒன்றாக இருந்தால் ஏற்றுக்க முடியாது என் சமுதாயத்தில் அப்படி ஒரு விஷயத்த நான் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இது கலாச்சாரத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம் இல்லை ஒரு கலாச்சாரத்தை சீர்கேடாக்குறதுக்காக சொல்லப்படலை இது ரட்சிப்பை நமக்கு எடுத்து காட்டுறதுக்காக ஒரு பாவ எப்படி நீக்கப்படுது அதனால ஒரு ஸ்திரீயினால் பிறந்த குழந்தை ஸ்திரீனால் பிறக்கிற ஒரு மனுஷன் இந்த பூமியில் அதை செய்து முடிக்கிறார் அதனால தான் வாசிக்கிறோம் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் சுத்தமாக்கப்படுகிறோம் நீங்கள் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் எப்படி சுத்தமாக்கப்பட்டிருக்கிறீங்க கிறிஸ்துவனுடைய பழுதற்ற இரத்தம் அந்த ஆசாரியன் அந்த மிருகத்தை கை மேல கையை அந்த மிருகத்தின் மேலே கையை அந்த பாவி வச்சு அவன் நாம் பாவின்னு ஒத்துக்கொண்ட பிறகு அந்த ஆட்டை எடுத்து வெட்டி அதை மறிச்சு அதை ரத்தத்தை எடுத்துட்டு போய் மகா பரிசுத்தலத்துல கொண்டு போய் தெளிப்பான் என்ன சொல்லுவான் அண்டவரே வெளியில நிக்கிற அந்த மனுஷனுக்காக ஒரு உயிர் கொல்லப்பட்டிருக்கிறது அவன் திரும்பி வந்து அந்த மனுஷனை பார்த்து சொல்லுவான் ரத்தத்தை அவன் மேலேயும் தெளிப்பான் அவன் மேலையும் தெளிச்சு சொல்லுவான் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நீ சமாதானத்தோடு போ ஒரு மிருகத்தின் பலியை நம்பி ஒரு வருஷத்துக்கு தான் அந்த பலி அடுத்த வருஷம் திரும்பவும் செலுத்த ஒரு மிருகத்தின் பலியை நம்பி அந்த ஒரு வருஷம் அவனுக்கு எந்த ஒரு பயமே இருக்காத கடவுள் பயம் கிடையாது என்ன தண்டிச்சிருவாரோ என்ன சபிச்சிருவாரோ எந்த பயமும் கிடையாது என்ன எனக்காக ஒன்று பலியாக்கப்பட்டு விட்டது நான் பலியாக தேவை பலியாக வேண்டியது இல்லை ஒரு மிருகத்தை நம்பி ஒரு வருஷம் ஃபுல்லா அவன் சமாதானமா வாழ்ந்திருந்தான்னா இந்த கிறிஸ்துவின் பலியை நம்பி எவ்வளோ வாழலான்னு கொஞ்சம் யோசிப்பாருங்க அதனால தான் வேதம் சொல்லுது இவர் பிறப்பு அப்படி அவசியமாக இருக்குது எந்த ஒரு ஆணுடைய இரத்தமும் அவருக்கு பாவக்கரையில் பிறக்க அந்த வித்து அவருக்கு தேவையில்லை அதனால தான் மரியாதை பார்த்து தேவத்துவதன் சொல்லுவான் உன்னிடத்தில் பிறக்கிற குழந்தை பரிசுத்தம் பரிசுத்தமானது ஏன்னா அது வேற ரத்தம் அவளுடைய கேள்விக்கு பதில் அங்கேயே தேவத்துவதை சொல்கிறாங்க இது பரிசுத்தமானது அந்த வரிசையில் பிறந்ததுதான் பரிசுத்தமாக முடியாது இன்னும் பாவத்தில் இருந்துகிட்டேதான் இருக்கணும் ஸோ கிறிஸ்துவின் பிறப்பு அந்த பாவத்தையிலிருந்து ரட்சிப்பதற்காக பிறக்கிறதுனால அவர் கண்ணியின் வயிற்றில் தான் பிறந்தாகணும் இன்னொரு வசனத்தை வாசகர் பதினோராது வசனம் அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு நிவிற்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான் மிருகங்களை பலி செலுத்திக்கிட்டு இருப்பான் அது வந்து ஒரு தைப்பாலஜி தான் கிறிஸ்துவின் மரணத்தை மனசில் வச்சுக்கிட்டு செய்யப்பட்டதுதான் ஆனால் மிருகம்தான் மறிச்சது ஆனா பனிரெண்டாவது பிரச்சனை பாருங்க இவரோ யாரு கிறிஸ்துவை சுட்டி காட்டி சொல்றார் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து ஆச்சாரியன் உள்ளன் உள்ள போது ஒரு பலி செலுத்திட்டு போனோம் அவருக்கும் ஒரு பலி செலுத்திட்டு போனோம் வெறும் அந்த மனுஷன் திரும்பி வர மாட்டார் அப்படி போகும்போது அவருக்கு பெல்லு கட்டி விடுவாங்க சுத்தி அப்புறம் இடுப்புல ஒரு கயிறு கட்டி அனுப்புவாங்க பெரிய கயிறு நீளமான கயிறு உள்ள போகும்போது அப்படி அவர் உள்ள போயிட்டு ஒருவேளை இவர் பாவியா இருந்து இவர் பலியா இவர் பலிவு செலுத்தாம போயிருந்தாருன்னா உள்ள போய் செத்துருவார் டிங்கி டிங்கு டிங்கு டிங்குன்னு பெல் அடிச்சு இருக்கும் அதை வச்சு கண்டுபிடிச்சிருந்த சாமி உயிரோட தான் இருக்காருன்னா பெல்லு சத்தம் கேட்காது உடனே கயிறை புச்சு இழுக்கணும் வெளியில உள்ள போகக்கூடாது அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க பெல் எங்கு கேளுங்க அந்த கயிறு தான் இப்போ கருப்பு கலரில் ஷார்ட்டாக கட்டியிருக்காங்க அவ்வளோதான் அங்கேயே மாதிரி ஒன்று போட்டு அங்கேருந்து காப்பி வச்சதுதான் அதெல்லாம் அது கொஞ்சம் நீளம் மஞ்சள் நல்லா இருக்கும் சர்ச்சுக்குள்ளே போகும்போது அப்படியே விட்டு ஏன்னா அந்த சர்ச்செலாம் சிரிக்க மாட்டாங்க சாவு வீட்டில் உட்காந்துருக்க மாதிரியே இருப்பாங்க எப்போ முடிப்பீங்க பாஸ்ட்ரூம் தப்பித்தவரே எதுவும் ஒரு சிரிக்கிற மாதிரி சொல்ல மாட்டார் அப்படி ஒரு வேலை நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்க சர்ச்சை முடிஞ்சாலும் உங்களை பார்த்து சொல்லுவார் உங்களுக்கு பரியாசம் ஆகியிருக்கு நீங்கள் சிரிச்சுன்னே இருக்கீங்க நீங்கள் ஒழுங்கு இல்லை அப்படின்னு இங்கே சிரிக்கலாம் ஆனால் கண்டினியூவாக ஏதோ சும்மாவே சிரிச்சினே இருக்கிறீங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் முடிஞ்ச பேருக்கு என்ன பாருங்கள் கிறிஸ்துவனுடைய பலி அவருடைய பிறப்பு அதனால தான் அவரை தனித்தன்மையாக்குது அதனால்தான் இப்போ உட்காந்து அதை கொண்டாடிட்டுருக்குறோம் எல்லாரும் மாதிரி பிறந்திருந்தோன்னு கொண்டாட தேவையில்ல அங்கங்கே ஒரு ஃபோட்டோ போட்டு மாலையை போட்டு விட்டு உட்காந்து உட்காந்து நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தான் ஏன் இப்படி கூடி வந்து உட்காந்து யோசிச்சுட்டுருக்குறோம் ஏன்னா அந்த பிறப்பு ரட்சிப்பை ஏற்படுத்துகிறது ஆனால் இது இது வந்து முழுமை கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் நூற்றில் ஒன்று தான் இது கிறிஸ்துவின் பிறப்பு ரட்சிப்பை ஏற்படுத்துவதற்காக இட்சகராய் பிறந்தார் பாவிகளை ரட்சி இன்னைக்கு காலையில் உட்காந்து இதை தான் பேச போகிறாங்க நிறைய சபையில் பாவிகளை ரட்சிக்க வந்தார் ரட்சிக்க பிறந்தார் ரட்சிக்க பிறந்தார் இதை தான் என்ன கேட்டிங்கன்னா நூறில் ஒரு சதவீதம் மட்டும்தான் இந்த ரட்சிப்பு அவ்வளோதான் மீஜம் தொண்ணூத்தொம்பது ரட்சிப்பு கிடையாது அவர் ரட்சிக்கிறதுக்காக பிறந்தார் என்பது எவ்வளோ உண்மையும் ஆனால் தொண்ணூத்தொன்பது சதவீதம் பெரிய உண்மை ஒன்று இருக்குது அது வேறு அதை விட்டாங்க எல்லாரும் அதை பேசுகிறதே கிடையாது ஸோ இந்த காலவேல் என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் இந்த ப்ரீச்சிங்கில் பிரசங்கத்தில் முதல் விஷயம் என்ன செய்வாங்கன்னா பாவி நம் பாவி நம்ம தப்பு எல்லாத்தையும் சுட்டி காட்டி காலையில் கொஞ்சம் மன முடிவாக்கினி காலையில் கொஞ்சம் ஞாபகம்லாம் படுத்தி விடுவாங்க கொஞ்சம் உங்கள் மோக முகெல்லாம் முதல்ல டல்லாகும் சில பேர் முகம் எப்பவுமே டல்லாக இருக்கும் இவங்க பிரசங்கியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுறது ரொம்ப முகெல்லாம் டல்லாகிடும் பாவத்தெல்லாம் ஞாபகப்படுத்தினா நம்ம என்னென்னலாம் செஞ்சுருக்கிறோம்லாம் ஞாபகப்படுத்தினா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஏசு உங்களை ரட்சிக்க வந்தா அப்படிலாம் சொல்லுவாங்க முதல்ல டேமேஜ் அப்புறம் டேமேஜ் கண்ட்ரோல் ஆ இல்லை கரெக்டர் உங்களை ரட்சித்துட்ட ஆரன்னுவாங்க கிடையாதுங்க இது இப்படி இப்படிலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு சதவீதம் தான் நீங்கள் ஒரு சாப்பாடை உங்கள் முன்னாடி பிரியாணியை கொண்டு வந்து வச்சுட்டு அதில் ஒரே ஒரு அரிசியை மட்டும் உங்களுக்கு சாப்பிட கொடுத்தா எப்படி இருக்கும் இந்த வேணாம் எடுத்துன்னு போயிட்டேரு முழுமையும் கொடுத்தா எப்படி இருக்கும் அதனால தான் கிறிஸ்துவின் பிறப்பு வெறும் ரட்சிப்பை மத்தியும் பேசினாங்கன்னா அது ஒரு பருக்கு தான் ஒரு பருக்கையா ஒரு பருக்கை தான் அது என்னத்த திருப்தி உங்களுக்கு ஏன்னா இதை நான் ரொம்ப கேட்டேங்க ரட்சிக்க வந்தார் பிறந்தார் ரட்சிப்பு ரட்சிப்பு ரட்சிப்பு ரட்சிப்புனே போயிட்டாங்களே தவிர இவ்வளோ தானா ரட்சி ஏசு பிறந்தது இதுக்கு தானா நம் நிறைய பேருக்கு பயம் நம்ம பாவம் செஞ்சிருக்கிறோம் நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம் கடவுள் அதெல்லாம் கணக்கில் வச்சுருக்காரு பண்ணிச்சிட்டார் ரட்சிப்பை ஏற்படுத்திட்டார் இதுதான் நான் அதிகமாக இத்தனை வருஷமாக நானே அதான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் நிறையா ரொம்ப காலமாக நானும் அதான் பிரசங்கம் பண்ணி நானே ஒத்துக்கிறேன் இதே சுற்றி சுற்றி சுற்றி வந்திருக்கிறேன் அது எதுனா குண்டு குண்டு சட்டியில் அது எப்படி ஓட்டுறாங்கன்னு தெரில நாங்கள் ஆனால் அதான் ஓட்டிருக்கிறோம் பாவி ர பாவி ரோ கால பாதி பிரசங்க பாவிங்க அடுத்தித்தார் இவ் முடிச்சாச்சு அவ்வளவுதான் இது நிறைய பேர் கேட்டு சளிச்சு போயிருக்கோம் ஏதோ ஒரு ரச்சிக்கிறது மாத்திரம் அவருடைய பிறப்பின் நோக்கம் இல்லை அதான் நான் சொன்னேன் ஒரு பருக்க தான் தொண்ணூத்தி வேற அதையும் காட்டிறேன் இந்த கால வேலையில ஒன் யோவான் ஒன்று அதிகாரம் வேகமாக வாங்க டைம் ஆயிடுச்சு எனக்கு யோ ஒன் ஒன்று அதிகாரம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆமின்னு சொல்லுங்கள் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி நாலு பதினெட்டு அதுவாசன தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தினார் அவசியமோ அதை விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு கோடி மடங்கு வெளிப்பாடு அவசியம் பெற்றுக்கொள் இன்றைக்கு பெற்றுக்கொள் ரிசீவ்வேஷன் வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுவாங்க நல்லது தப்பு இல்லாது ஒரு பறுக்க தான் அதை மட்டும் கொடுத்தா அனுப்பிட்டா என்ன திருப்தி அதனால்தான் கிறிஸ்துவின் பிறப்பு வெறும் கண்ணின் வயிற்றில் பிறக்கிறது மாத்திரம் அவசியம் இல்லை மனுஷனாக பிறக்கிறது கூட அவசியமாக இருக்குது ஏன்னா மனுஷனாக பிறக்கும் போது அவர் ரெண்டு விஷயத்தை செஞ்சார் அவர் கண்ணின் வயிற்றில் பிறக்கும் போது ரட்சிப்பை ஏற்படுத்திட்டார் அவ்வளோதான் அது அதுதான் கண்ணி பிறப்பு அதோட அவ்வளோ டாட் ஃபினிஷ்ட் அதுக்கப்புறம் அதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது கண்ணி பிறப்பை வச்சுக்கிட்டு ரட்சிகராக இருக்கிறதுக்கு மட்டுந்தான் அது தகுதியை கொடுக்குது ஆனால் மனுஷனாக பிறந்தார் பாருங்கள் அந்த பிறப்பு தேவன் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது மனுஷன் யார் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறது கடவுள் யார்ன்றதை நமக்கு காட்டியிருக்குது ரெண்டாவது மனுஷனாக பிறந்திருக்கிறானே ஒரு இந்த பூமியில் மனுஷனாக பிறக்கிறானே அவன் யாருன்றதையும் அவருக்கு காட்டுது இதையும் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் நம்ம ஒரு காலம் கண்டதில்லையான் தேவனை இந்த வசனம் தான் இந்த முழு பைபிளையும் உளுக்கிடும் it shakes the total foundation. முழு வேதாகமத்தினுடைய அஸ்தி பார்த்தையே குளிக்கிறோம் ஏன்னா கண்டதலாம் கண்டதில் கண்டவங்களும் இந்த வசன் என்ன சொல்லுது ஒருவனும் உங்க பைப்ப சொல்லுங்களேன் ஒருவனும் ஒரு காலம்னா எனி ஒன் ஒருத்தனும் ஒரு காலமும் எப்பவுமே யாரும் பார்த்ததில்லை இந்த கிறிஸ்து பூமியில் பிறந்த போதுதான் கடவுள் யார் என்பதை வெளிப்பாடு அப்போ அங்கெல்லாம் போட்டிருக்கிறதுலாம் அது அவர் அவருடைய கண்ணோட்டம் கடவுளை எப்படி நான் பார்க்குறேன் நான் அவரை எப்படி அழைக்கிறேன் அவர் எனக்கு என்னவா இருக்கிறார் அவர் எனக்கு என்ன செஞ்சுருக்கார் அவங்களுடைய வெளிப்பாடு அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கின்றது அது என்றைக்கு இயேசு பிறந்தாரோ வேதம் சொல்லுது ஏசு என்றைக்கு இந்த பூமியில் மனுஷனாக பிறந்தாரோ அவர்தான் ஒரே பேரான குமாரன் தான் அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார் வேறு யாரும் உண்மையான வெளிப்பாடை கொடுக்கல முழுமையானதை கொடுக்கல அறக்குறையாக அங்கங்கே மின்னல் மாதிரி மின்னல் வச்சுக்கிட்டு எனக்கு பவர் சப்ளை வேணாம்ங்க மின்னல் வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன்னா எப்படி இருக்கும் அது எப்போயோ ஒரு முறை வந்துட்டு போயிடும் அதை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட முடியுமா அதுதான் அவங்களுடைய டோட்டல் கதையெல்லாம் பழைய பாட்டில் வாசிக்கிற பல குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் மின்னல் போல தான் என்றைக்கு கிறிஸ்து பிறந்தாரோ அவர் அவர் தைரியமாக சொல்றார் நான் மெய்யான ஒளியாக இருக்கிறேன் அவர் சொல்றார் நான் ஒளி அவங்களாம் மின்னல் கொஞ்சம் கொஞ்சம் மின்னிட்டு போனாங்க அவ்வளோதான் அவங்க கதையை வச்சுக்கிட்டுலாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது அவங்க கதையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா இந்த பெண்கள்லாம் நிறைய வீட்டில் சொல்லுவாங்களே குப்பைக்கோட்டின்னு இருக்கிறேன் இருபது வருஷமா அவங்க கதையெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ்ந்துருந்தோன்னு வச்சுங்க இந்த பைபிளில் பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் கதையெல்லாம் வாசிக்கிறோம்ல அவங்க கதையெல்லாம் வச்சு வாழ்ந்துருந்தோன்னா குப்பைக்கோட்டின்னு தான் இருக்கணும் ஆனால் இந்த கிறிஸ்து இன்றைக்கு வெளிப்படுத்தினாரோ குப்பை கொட்ட முடியாது ஏன்னா எனக்கு மெய்யான தேவன் யார் என்பதை காண்பித்திருக்கிறார் ஒரு உண்மையாய் மனுஷனாய் வாழ்றது என்பதை அவர் எனக்கு காண்பித்திருக்கிறார் குப்பை கொட்டிட்டு இருக்க முடியாதுண்ணா இன்னொருத்தர் பார்த்து வாழ்ந்து அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு வாழ்ந்துட்டு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை நான் கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளவும் நான் யார் என்பதை அறிந்து கொள்ளவும் எனக்கு அவர் வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார் வெளிப்பாட்டுனா என்ன இங்கிலீஷில் ரெவலூஷன் சொல்றோம் அதனுடைய கிரேக்க மொழி என்னன்னா மூடி இருக்கிற திரையை திறந்து காட்டுதல் இவ்வளோ நாள் மூடி வச்சு இருந்ததுங்க உள்ள இப்படிப்பட்டவர் இருக்கிறார் உள்ள இப்படிப்பட்டவர் இருக்கிறாருன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க என்னைக்கு இவர் பிறந்தாரோ வேதம் சொல்லுது யோவன் அவருடைய பிறப்பை பற்றி எழுதுகிறார் இந்த இடத்துல மரியாதை அவர் கொண்டு வரவே இல்லை ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை மாம்சமானது அந்த வார்த்தையை தான் பத்தி பேசுவார் அவர் போது அவர் மூலமா என்ன இந்த நிறைவேறிவன் என்கிற ஒரு பூரண வடிவம் படம் ஒவ்வொரு மனுஷன் கையில இருக்கு கடவுளை குறிச்ச சந்தேகம் அவசியம் சந்தேகம் தேவையில்லை என்ன சொல்றாங்க இல்ல கிறிஸ்து உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரே அவர்தான் மெய்யான தேவனாக இருக்கிறார் அவரை அறிந்து கொள்ளவும் நம்மை அறிந்து கொள்ளவும் கிறிஸ்து பெரிய உதவி புரிஞ்சிருக்கிறார் அவர் பிறப்பு அதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது யோ ஒன் பதினாலாம் அதிகாரத்துக்கு வாங்களேன் யோ ஒன் பதினாலாம் அதிகாரம் கொஞ்சம் வசனத்தெல்லாம் இன்றைக்கி நான் காட்ட விரும்புகிறேன் டக்கு டக்குன்னு பேகமாக பேஜ் நம்பர் நூற்றி இங்கே ஒரு கான்வர்சேஷன் பார்க்குறோம் இயேசுவும் பிலிப்பும் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க பாருங்கள் ஐந்தாவது வசனம் சாரியா ஏழாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் என்ன சொல்கிறான் என்ன சொல்கிறார் இயேசு என்னை அறிந்திருந்தீர்களானால் என் பிதா என் அறிந்தால் போதும் என் பிதாவை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் தொடர்ந்து வாசிக்கிறேன் இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் ஒரு மனுஷன் பூமியில் நின்றுட்டு இருக்கிறாரு அவங்க முன்னாடி நின்று சொல்லிட்டு இருக்கிறாரு என்னை பார்க்குறீங்க என்னை பார்த்தா அவரை பார்த்ததுக்கு சமம் கொஞ்சம் தயவுசெய்து அவன் நீங்கள் முடிக்க போகிறேன் ஆனால் இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கூட இதே ஸ்டேட்மெண்ட்டை போய் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது என்னை என்னை என்னை அறிந்திருந்தால் என்னை பார்த்தா கடவுளை பார்த்ததுக்கு சமம் அப்படி சொல்ல முடியுமா ஏன் சொல்ல முடியாதுன்னா கிரேக்கர்கள் ஒரு தத்துவத்தை வச்சுருந்தாங்க அதனால் அவங்களுடைய தாக்கம் கிறிஸ்துவின் பிறப்பில் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா பொருள் பொருள் எல்லாம் தீமை ஒரு கடவுள் பொருளாக ஒரு உடலில் அவதாரம் எடுக்க முடியாது ஏன்னா இந்த ஆல் மெட்டீரியல் இஸ் ஹீவுல்கிற ஒரு கருத்து இருந்துச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அந்த கருத்து ஸோ இந்த கிறிஸ்தவர்கள் கூட நிறைய பேர் உடலை வெறுக்கிறது உடலுக்கு எதுவுமே பெருசாக பேணி காக்கிறது இல்லை உடலை முக்கியம் செலுத்துறதில்லை மருந்து எடுத்துக்கிறது இல்லை நல்ல உணவு எடுத்துக்கிறது இல்லை நல்லா சாப்பிட்றதில்ல நல்லா உடுத்துறது இல்லை உடலை ரொம்ப இது இது பாவ சரீரம் இது இது இந்த சரீரத்துக்கு ஒரு வீடு சொந்த வீடு இருக்கக்கூடாது இதுக்கு எதுவுமே முக்கியம் செலுத்தக்கூடாது ஸோ அதனால தான் இந்த கழுட்டுறதெல்லாம் ஆரம்பித்ததே அதில் தான் இந்த உடலை வெறுக்கிறாங்க ஏன் வெறுக்கிறாங்கன்னா இந்த கிரேக்க நாஸ்டிக்ஸ் என்ற கொள்கை நிறைய பேர்கிட்ட பரவி இருக்குது உடல் தீமை இந்த உடலுக்குள்ளே கடவுள் இருக்க முடியாது இந்த உடல்குள்ளே இந்த இந்த பாவ உடல் இது அது எப்படிங்க ஒரு கடவுள் வந்து இந்த பாவ உடலில் அவதரிக்க முடியும் ஸோ இந்த கருத்து இருந்துச்சு அப்படி ஒரு கருத்து நிலவிட்டு அந்த காலத்தில் தான் இயேசு முன்ன நின்று சொல்லிட்டு இருக்காரு இந்த உடலில் நின்றுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு அவர் உடலில் நின்று சொல்லிட்டு இருக்காரு என்னை அறிந்தீர்கள் இது முதல் என்னை கண்டு என்னை காண்கிற அத்தனை பேரும் என் பிதாவையும் கண்டுகிட்டு இருக்கிறீங்க அப்படின்றார் அப்படி என்ன அந்த உடல் அவர் அப்படி என்ன சொல்ல வராரு இதை பாருங்க பதினாலாவது அதிகாரம் எட்டு பிலிப் அவரை நோக்கி அவன் கன்வீன்ஸ் ஆகல அவன் என்ன சொல்றான் பாருங்க ஆண்டவரை பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்றான் போதும் எங்களுக்கு அது பிதாவை எங்களுக்கு காண்பியும் அவனுக்கு என்ன கடவுளை பார்க்கணும் உம்மை பார்த்துட்டேன் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு வேணாம் நான் அவரையும் பார்க்கணும் இன்னிக்கு கூட நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க உண்மை காண்பி ஆண்டவரே என்னை காணும் எனக்கு நீர் தரிசனம் தாரு ஆண்டவரே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டை சர்ச்சையில் பாடணும்லான்னு நான் நினைப்பேன் ஆனால் தப்பான பாட்டு தேவா பிரசன்னம் தாருமே தெரியுமா உங்களுக்கு தேடிவும் பாதம் தொழுகிறோம் எனக்கு தெரிஞ்சு இது இருக்கிறது தப்பான பாட்டு இது என்னென்னா நான் வந்து உன் தரிசனம் பார்க்க வந்திருக்கேன் எனது கொஞ்சமாக தாறும் பல மதத்துலேருந்து திருட்டிங்கனது அதெல்லாம் நான் உங்கள் பார்க்கணும் வந்திருக்கிறேன் எனக்கு காட்சி அழியும் எனக்கு கா காண்பியும் தான் இவன் சொல்கிறான் உன் கண்ணு முன்னே நின்றுட்ருக்கேன் என்னை காண்பியும் என்னை பார்க்கும்போது பிதாவை பார்க்கறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு அவன் சொல்கிறான் இல்லை இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம் பிதாவைனா ஏன்னா பழைய பாட்டில் இன்னொரு ஒரு நம்பிக்கையை புகுத்தி வச்சுருக்காங்க என்ன புகுத்தி வச்சுருக்காங்கன்னா கடவுளை பார்த்தா செத்துருவோம் ஸோ இந்த இஸ்ரவெலர்கள் மனசில் என்ன இருக்குன்னா கடவுளை கண்ணு முன்னு நின்னாலே செத்துருவோம் அவரெல்லாம் பார்க்க முடியாதாக்கும் அவரை பார்த்தா நம்ம உயிர் வாழ முடியாதாக்கும் நினச்சோன்னு இருக்காங்க அதைத்தான் இயேசு சொல்லும்போது அவனுக்கு என்ன நினைக்கிறானா இயேசு ஏதோ சும்மா பெண்ணா தின்னு என்ன சொல்கிறாரு பாருங்க ஒன்பது அவசனம் அதற்கு ஏசு பிளிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் ஹலோ என்னை கண்டா பிதாவை கண்டு நல்லா கவனிச்சிங்க முழுமைய நல்ல இப்ப நேரம் அடுத்த முறை சொல்றேன் என்னை கண்டா பிதாவை காண முடியும் பிதாவை காண்கிறது என்னை காண்கிறது சம்பவம் பிதாவை கண்டு காண்கிறது போல தான் என்னை காண்கிறது என்றார் இந்த மாதிரி ஏசு மாத்திரம் தான் சொல்ல முடியுமா இல்லை ஏசு உண்மையிலே என்னத்தை சொல்ல வர்றாரு இந்த வசனத்தை பாருங்கள் ஆதியாகவும் ஒன்று அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஆதியாகவும் ஒன்று இருபத்தி ஆறு தேவன் எங்கள் ஃபஸ்ட்டு பேஜிங்க இப்படி பார்த்து எங்க கிடைக்கும் ஆதி ஆகமும் சில பேரு வசனம் பின்பு தேவன் நமது நமது ரூபத்தின் படியும் மனுஷனை புரியுதா ஏதாவது மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டானா தேவன் தேவனை அவன்ல பார்க்கலாம் கடவுளை அவன் மூலமா பார்க்கலாம் அவருடைய ரூபந்தனுக்கு நீங்கள் அவருடைய தட்டலாமா வேணாவா சரி தட்டிடுவோம் நல்லா தான் தட்டுங்களேன் நீங்கள் அவருடைய சாயலில் இருக்கிறீங்க அவருடைய ரூபத்தில் இருக்கிறீங்க யாரு இத படிங்க அடுத்த வசனம் இருபத்தி ஏழு தேவன் தம்முடைய மனுஷனை சிஷ்டித்தார் சிஷ்டித்தார் வெறும் ஆண் மட்டும் பெண்ணும் தேவசாயல் என்னை கண்டவன் பிதாவை காண முடியும் ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி தான் சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் அவருடைய சாயலில் நான் இருக்கிறேன் எல்லாரையும் கூட சொல்லுங்க தேவனுடைய தேவனுடைய ரூபத்தின் நான் இருக்கிறேன் என்னை காண்கிறவன் நீங்க பாவி இல்லை அவருடைய சாயல் அவருடைய ரூபம் பாவி என்பது உங்களுக்கு நடுவில் வந்த ஒரு பிரச்சனை ஒரு பட்டாம்பூச்சி தெரியாம பறந்து போய் குப்பையில் போய் உட்கார்ந்துருது அதனால அது பேர் மாறிடுமா வேணாம் இப்ப சொல்லலாம் குப்பை பட்டாம்பூச்சி குப்பை சொல்லி நின்றுக்கலாம் ஆனா அது ஒரு சிறகு அடிச்சு பறக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா அதை நீங்க வெறும் அது குப்பையில் உட்கார்ந்த போதும் பட்டாம்பூச்சி தான் குப்பையில் விழுறதுக்கு முன்னாடியும் பட்டாம்பூச்சி தான் குப்பையிலிருந்து எழுந்த பிறகும் பட்டாமூச்சுதான் மாற்றமே கிடையாது வேணா கூட ஒரு பேரு இப்ப நடுவில் நுழைச்சு விடலாம் பாவின்னு ஆனா பாவின் உண்மையான பேர் கிடையாது உங்களுடைய சாயல் அது உங்களுடைய நிரந்தரம் சாயல் இல்ல தேவனுடைய சாயலாய் நீங்கள் இருக்கிறீர்கள் அதுதான் உங்களுடைய உண்மையான ஐடென்டிட்டி அடையாளம் அதுதான் கிறிஸ்து காண்பித்தார் நாம் தேவனுடைய சாயல் இருக்கிறேன் நீ பிதாவை பார்க்கணும்னு எதுக்காக ஆசைப்படுற நான் இவ்வளோ நேரம் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் அதை பார்க்கலையா கேட்குறாரு இவ்வளோ காலம் நான் உங்களோடு இருந்தும் நீங்கள் இன்னும் அதை கவனிக்கலையா நான் அவருடைய சாயலில் இருக்கேன் தனியாக அதுக்குன்னு ஒரு போய் தேடிக்கிட்டு ஜெவம் பண்ணிக்கிட்டு முட்டி போட்டுக்கிட்டு மண்டாடிக்கிட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் தரிசனம் பார்த்துட்டு வர்ற வேண்டிய அவசியம் இல்லை இஸ் ரைட் தேர் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே தேவனுடைய சாயல் நீங்கள் எங்கெல்லாம் இருக்கிறீர்களோ மனுஷன் எங்கெல்லாம் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கானோ எந்த காற்றில் மூளை முடுக்கலை எவ்வளோ தூரத்தில் போக முடியாத இடத்துல யாருன்னா வாழ்ந்துருந்தா கூட இந்த பூமியின் கடைசி இல்லையில் ஒரு மனுஷன் வாழ்ந்தா கூட அவன் தேவசாயலின் படியும் ரூபத்தின்படியும் இருக்கிறான் அவனுக்கு தெரியாமல் போயிருக்கலாம் சொல்லாமல் போயிருக்கலாம் அதனால தான் இயேசு பிறக்கும்போது யோவன் அதை எழுதுகிறார் வெளிப்படுத்தினார் எல்லாம் சொல்லுங்கள் வெளிப்படுத்தினார் யாரெல்லாம் தேவ சாயலாக இருக்கிறீங்க அப்போ கிறிஸ்துக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும் ஏன்னா மனுஷனா பிறந்தா மனுஷன் தானங்க ஆஹ மனுஷன் இல்லை நான் தேவ சாயலால் உண்டாக்கப்பட்டிருக்கிற மனுஷன் நீங்கள் தேவ சாயலின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள் சந்தேகம் உங்களுக்கு இந்த வசனத்தை பாருங்க வேகமா ரெண்டு மூணு வசனங்களை வாசிக்கலாம் ஒன்று யோவான் மூணாம் அதிகாரம் ஒன்று யோவான் மூணாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் நியாயப்பிரமாணத்தை சட்டத்தின்படி சிறவியலர்கள் தங்களை பாவிகளாக கருதிட்டு தங்களை பாவி அப்படின்ற ஒரு மனப்பான்மையை அவங்க மனசில் இருக்குது பிரமாணம் வாசிக்கப்படும் போதெல்லாம் ஆண்களும் பெண்களும் எல்லாம் சேர்ந்து முக்காடிட்டு கொள்வாங்க நம்ம ச சபைகளில் நிறைய சபைகளில் பெண்கள் மட்டும் தான் முக்காடிட்டுக்கிறாங்க இல்லை இல்லைன்னா போட்டு காட்டுவேன் நான் சார் அவங்களுடைய மனதை தேசத்திருப்புற சொல்கிறாரு நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கீங்க அவங்களுக்கு சந்தேகம் அது என்ன பிள்ளை கடவுளுடைய பிள்ளைனா என்ன அதன் அர்த்தம் என்ன கடவுளுடைய பிள்ளைனா யார் எப்படி இருப்பான் கடவுளுடைய பிள்ளை இதை பாருங்கள் ஒன்றியோவான் மூணாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் கேள்வி இருக்குல்ல எல்லாருக்கும் கேள்வி இருக்கும் பிள்ளைனா எப்படி இருப்பாங்க அவன் கடவுளுடைய பிள்ளைன்னு சொன்னால் அவனுடைய உண்மையை அதை எதை எப்படி எதை வச்சு அடையாளப்படுத்திக்கிறது பாருங்கள் தொடர்ந்து வாசிக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை இனிமே எப்படி இருப்போம் தெரியாது செத்த பிறகு எப்படி இருப்போம் என்ன கதன் யாருக்கும் தெரியாது நிறைய பேர் என்னென்னோ சொல்றாங்க ஆனால் இவர் சொல்றாரு எப்படி இருப்போம்னு தெரியாது ஆகிலும் அவர் வெளிப்படும் வெளிப்படும் போதுனா இரண்டாம் வருகையை பத்தி சொல்றார் அவர் வெளிப்படும் போது நல்லா படிங்க தயவுசெய்து பைபிளை அவர் இருக்கிற நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று கவனிச்சிங்களா கிறிஸ்துவை போலவே இந்த பூமியில் நீங்கள் இருக்கிறீர்கள் அவர் இருக்கிற வண்ணமாக எல்லாம் சொல்லுங்கள் வண்ணமாக வண்ணம்ன கலர் எல்லாமே ஒன்று ஃபிசிக்கல் கலருக்கு போயிடக்கூடாது வண்ணத்தை அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த தரம் அந்த தன்மை அந்த குணம் அவர் இருக்கிற வண்ணமாகவே நீங்களும் இந்த பூமியில் இருக்கிறீர்கள் கிறிஸ் தேவனுடைய பிள்ளைனா யாருன்னு தெரியணுமா கிறிஸ்துவை போலவே இந்த பூமியிலே தேவன் உங்களை வைத்திருக்கிறார் அவரை மாதிரி இருக்கீங்க are the same image of Jesus. அப்படியே இருக்கீங்க அவரை மாதிரியே இருக்கீங்க இன்னொரு வசனத்தையும் வாசி காட்டுறீங்க இன்னும் கொஞ்சம் அது மனதுக்கு நல்லா வரும் நாலாம் அதிகாரம் ஒன்று யோவான் நாலு அதிகாரம் பதினேழு வசனம் இதை படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெம்பு வரும் இதை படிங்க ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும் ஒன்று யோவான் நாலு பதினேழு நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது அது டாபிக் இப்ப வாங்க ஏன் என்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் பரலோகத்தில் இருப்போம் சொல்லல கவனிச்சிங்களா செத்து மோட்சம் போறதுக்காக நிறைய பேர் அங்க போனா நம்ம கடவுளுடைய பிள்ளையா அங்க வாழலாம் இந்த பூமியில் வாழும்போது எப்படி இருந்தாரோ தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்தாரோ தேவசாயலும் ரூபமும் அவருக்கு எப்படி இருந்ததோ அவர் மற்றவர்களை பார்த்து என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் என்று அவரால் தைரியமாக சொல்ல முடிந்ததோ அது போல இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும் சொல்ல முடியும் நீங்கள் செய்த தவறு அதை மாற்ற முடியாது அதனால்தான் அந்த பட்டாம்பூச்சி கதை சொன்னேன் உங்களுடைய பிள்ளைகள் அதை மாற்ற முடியாது உங்களுடைய உண்மையான அடையாளம் என்ன தெரியுமா அவர் இருக்கிற வண்ணமாக இவ்வுலகத்திலே நாமும் இருக்கிறோம் பக்கத்தில் இருக்கவங்களை கூப்பிட்டு எழுப்பி சொல்லுங்கள் சில நேரத்தில் எழுப்பு என்ன தான் பக்கத்தில் உங்களை கூப்பிட்டு சொல்லுங்கள் கிறிஸ்துவை போல இந்த பூமியில் நீங்கள் இருக்கிறீர்கள் இயேசுவே அதை சொன்னார் உடனே நம்ம ஆளுங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கிறிஸ்து இருந்தாருங்க நம்மலாம் அப்படிங்க இல்லை இல்லை கிறிஸ்து அந்த அந்த ஒரு எண்ணத்தை இயேசு எப்படி டிஸ்ட்ராய் பண்ணுறாரு பாருங்க யோவான் பதினேழாம் அதிகாரம் ஏ சு ஜபம் செய்கிறார் நான் உங்களுக்கு சொன்னல அந்த மகிமையை இவர்களுக்கும் கொடுத்தேன்னு வேறு என்ன கொடுத்தாரு காசு பணம் கொடுத்தாரா பொருள் கொடுத்தாரா மகிமைன்றாரு அப்படி என்னத்தை கொடுத்துட்டாரு இதைத்தான் கொடுத்தார் நாம் அவருடைய சாயலாக இருக்கிறோம் என்கிற இந்த அறிவு இதுதான் நம்முடைய மகிமை இதை யாரும் எடுக்க முடியாது அதனால்தான் அதுக்கு பேர் ஜபோது ஜபோதுன்னா என்ன ஒருவரும் அந்த இடத்த உங்கள் கிட்டேருந்து எடுக்க முடியாது உங்களிடத்துலேருந்து அதை எடுக்கவே முடியாது நீங்கள் உங்களை எவ்வளோ மோசமாக நீங்கள் கருதினாலும் நானும் என்ன நான் கருதிருக்கேன் நிறைய முறை பல நேரத்தில் நான் என்னை கருதிருக்கேன் நம்மலாம் எதுக்கு வாழ்கிறோம் நமக்கு என்ன தகுதி இருக்குது நம்ம நம்ம எண்ணத்தை செஞ்சிட்டோம் நம்ம மோசம் இந்த உலகத்திலே நம்ம தான் ரொம்ப மோசம் அப்படிலாம் நான் நினச்சிருக்கேன் ஏன்னா இந்த பாவ உணர்வு அப்படிலாம் நம்மளை அப்படி என்ன செய்யும் நம்ம வேஸ்ட்டு நம்ம நம்மெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்படி கூட நினச்சிருக்கேன் நம்ம பிறகுறதுக்கு பதில் வேறு யாருன்னா பிறந்தால் நல்லா இருந்திருக்கும் மூணாம் அவங்களாவது நல்லா வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க நம்ம மோசம் அப்படின்னு நினச்சி நினந்தேன் இல்லைங்க உண்மையிலேயே சொல்கிறேன் நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த மகிமை எது இந்த அந்தஸ்து கிறிஸ்தவர்கள் அந்தஸ்து இல்லை நல்லா கவனிச்சிங்க கிறிஸ்தவர்கள்ன்றதெல்லாம் கிடையாது மனுஷனாக இருக்கிற அத்தனை பேரும் அவன் எந்த மதம் எந்த இனம் எந்த வேறுபாடு இருக்கட்டும் எந்த பிரிவினை எந்த ஒரு கருத்து வேறுபாடு கூட இருக்கட்டும் மனுஷனாக பிறந்திருந்தா அதனால்தான் வேதம் சொல்லு தேவன் மனுஷனை தேவசாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார் நல்லா கவனிச்சிங்க கிறிஸ்தவர்களை சிருஷ்டிக்கலை நம்ம கிறிஸ்தவங்களாம் அப்படியே அவங்களாம் வேற மாதிரியே நம்ம இல்லை இல்லை அவங்க டேஸ்ட்டு வேற நான் சாப்பிட்றதே எல்லோரும் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அது போல தான் அவங்க புரிந்து வேற அவங்க கருத்து வேற அவங்க என்னென்னவோ பண்ணிடும்ங்கிறாங்க நிறையா புரியாததுனால சொல்லாததுனால ஏற்றுக்கொள்ள கூட புத்தி இல்லாததுனால அதுக்காக அவங்கள திசை அவங்கள வந்து வேற மாதிரிலாம் அவங்கள கருதிடக்கூடாது ஏன்னா மனுஷனாக பிறந்திருந்தால் அவன் என்ன சாயலில் இருக்கான் தேவ சாயலில் இருக்கான் இப்போ கிறிஸ்து சொல்கிறாரு நான் அந்த மகிமையை கொடுத்துருக்கிறேன் என்னத்தை கொடுத்துருக்காரு அந்த அறிவு அந்த அறிவு தான் அந்த நமக்கு அந்த மகிமை அந்த அறிவு நான் தேவனுடைய சாயலாக இருக்கிறேன் என்கிற அறிவு இப்போ பாருங்கள் அதை நான் வாசித்து காட்டுறேன் பதினேழு யோவான் பதினேழு பதினாறாவது வசனம் இதை படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் யோவான் பதினேழு பதினாறு நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் இந்த இந்த கிறிஸ்தவங்களுடைய பேச்சு எப்படி தானே இருக்கும் அவங்களாம் உலகத்தார் நாங்களாம் மீசுவாசிகள் அவங்களாம் உலக ஏசு சொல்கிறாரு நானும் உலகத்தான் கிடையாது அவங்களும் ஹலோ உலகத்தான் அர்த்தம் என்ன வெறும் பூமியை மட்டும் சிந்திக்கிறது வெறும் வெறும் பூமி மை மைண்ட் மட்டும் தான் வச்சுட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட கடவுளை பற்றிய சிந்தை இல்லை கடவுள் தன்னை எப்படி உண்டாக்கியிருக்கிறார்கிற சிந்தை இல்லை கடவுளுடைய சாயலில் ஏன் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அங்கே தான் மரியாதை தொடங்குது ஒருத்தரை ஒருத்தர் மதிக்கிற மரியாதை அங்கே தான் வருது ஒரு பெண்ணை எப்போ மதி மதிப்போம் ஒரு பெண்ணை ஒரு ஒரு திருமணமான மனைவியை மதிப்போம் புருஷனை எப்போ மதிப்போம் அவர் கடவுளுடைய சாயலில் இருக்கிறாருன்றதை உணர்ந்தால் தான் மதிக்க மரியாதை வராது மெஷின் மாதிரி தான் வச்சுருக்கோம் வீட்டில் ஏன் அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துகிறான் ஏன் அந்த பெண் பெண்களை இழிவுபடுத்துகிறான் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க ஒவ்வொரு பெற்றோரும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைங்களோட பேசுங்க ஒவ்வொருத்தரும் கடவுள் இந்த பூமியில மனுஷனா பிறந்திருந்தா தேவசாயல் தேவரூபத்துக்கு இன்னொரு பேர் கொடுக்கணும்னா நான் அதை இந்த கால வேலையில் உங்க காது கேட்க சொல்றேன் ஒவ்வொருத்தரும் கடவுளை போலவே இருக்கிறீர்கள் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்களே அவங்க உங்க க அவங்க கடவுள் எவனும் சினிமாக்கெல்லாம் அந்த டைட்டில் வைக்கிறான் எல்லாம் கூட செய்ய சொல்லுங்க நான் கடவுள் சொல்லுங்க பக்கத்தில் உங்களை பார்த்து அவங்கள பார்த்து சொல்லுங்க நீங்க கடவுள் அப்ப இதெல்லாம் குறைஞ்சிரும் ஏறுமை பேயே நாயே ஒருத்தருப்பிதான் கூப்பிட்றாரு முட்டை அவங்க ஒய்ஃபை முட்டை இங்கேவா அப்படின்றார் அந்த முட்டை மாதிரியே இல்லை அது நான் பார்க்கும்போது அதுவும் வருது ஏன்னா அப்படி கூட கூடாதுன்னு சொல்ல மாட்டேங்குது ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப தரமான தரம் தாழ்ந்து மனிதர்களை பார்க்கறதுக்கு காரணம் என்னென்னா நாம் அவருடைய சாயலில் இருக்கிறோன்ற எண்ணம் நம்ம விட்டு நம்ம அதை வைக்கிறதே இல்லை மைண்டில் யாரும் என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிறது ஆனால் கடவுள் சொல்கிறாரு உனக்கு நான் இதை மகிமையாக கொடுத்துருக்கேன் சபோதாக கொடுத்துருக்கேன் இதை உங்ககிட்டேருந்து யாரும் எடுக்க முடியாது அடுத்து சொல்கிறாரு நான் உலகத்தான் நல்ல நான் உலகத்தான் நல்லாதது போல இதை அறிந்து விசுவாசிக்கிற ஒருவருக்கும் அந்த வாழ்வு கிடையாது உலகத்தார் அல்ல எல்லாம் நான் உலகத்தார் கிறிஸ்து உலகத்தார் போல என் கூட செய்ய கிறிஸ்து உலகத்தார் போல நானும் உலகத்தார் ஒரு பேட் இமேஜை சுட்டி காட்டி சொல்கிறார் துன்மார்க்கன் அப்படிலாம் பைபிளை வாசிக்கிறோம் அல்ல நீதிமான் துன்மார்க்கன் அந்த மாதிரி கிறிஸ்து சொல்கிறாரு தேவ சாயலை அவங்க மனதில் கொண்டு வரத்துக்கு சொல்கிறாரு நீங்கள் தேவ சாயலாக இருக்கிறீர்கள் அப்படின்றதுக்காக அந்த விஷயத்தை சொல்றாரு இன்னொரு வார்த்தையில் அவர் எப்படி சொல்ல வர இன்னும் சொல்ல போனா என்ன மாதிரி தான் நீங்களும் இருக்கிறீங்க என்ன மாதிரி தான் இருக்கீங்க நீங்கள் வேற யாரோ இல்லை நான் எப்படி உலகத்தார் அல்லையோ அது நீங்களும் உலகத்தார் அல்லனா அப்ப அர்த்தம் என்ன என்ன மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க எனக்கு எப்படி தேவ சாயலோ கண்டவன் எப்படி பிதாவை காண முடியுமோ அந்த மாதிரி தான் நீங்களும் தேவ இருக்கீங்க என்ன உங்களை காண்கிறவன் பிதாவை காண முடியும் இந்த செல்ஃப் ஐடென்டிட்டி பற்றி பேசுகிறவங்க நானாக இருக்கணும் நான் நானாக இருப்பேன் அப்படிலாம் பேசுகிறாங்கல்ல அவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னென்னா நீங்கள்ன்றதை எங்கே கண்டுபிடிச்சிங்க நான் நானாக இருப்பேன் நான் செய்கிறதா நான் செய்வேன் யாரும் என்ன கேட்கக்கூடாதா இருக்கும் நான் சுதந்திரா இருப்பட்டும கிடனால என்ன ஆயிடுது கண்டமே அன்னைக்கு வாழ்கிறோம் தப்பு தப்பாக செய்கிறோம் எது வேணாலும் செய்கிறோம் எல்லாம் மீறி போகுது மற்றவங்களது பாதிக்குமே கொஞ்சம் கூட நினைக்கிறது கிடையாது என்னென்னவோ பண்ணின்னு போயிடுறோம் இந்த வாலிப பசங்களாம் இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நான் நானாக இருப்பேன் என்னை யாரும் எதுவும் கேட்கக்கூடாது நான் சுதந்திரமாக இருப்பேன் சுதந்திரத்துக்கும் அர்த்தம் இல்லாமல் போச்சு சுதந்திரம்னா என்ன நம்ம ஆளுங்க என்ன நினைக்கிறாங்க சுதந்திரம்னா ராத்திரி பனிரெண்டு மணிக்கு நகையெல்லாம் போட்டு ரோட்டில் நடக்கணும் அப்போ சுதந்திரம் அது அவர் வேறு நோக்கத்தோடு சொன்னார் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நீ எதுக்கு நடக்கிற தூங்குற டைம்ல எதுக்கு நடந்து ரீ அந்த பொண்ணு சொல்லுது சுதந்திர பெண்கள் சுதந்திரமே இல்லைங்க இந்த பூமியில் பெண்கள்லாம் சுதந்திரமாக வாழவே முடியல ஏன் எப்போ அப்போ எப்போ எப்படி சுதந்திரத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் அந்த பொண்ணு சொல்லுது எப்போ நான் நகையெல்லாம் போட்டுக்கிட்டு எனக்கே தோண பறிச்சிக்கணுன்னு பார்த்து மணிக்கு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு எது வியர்வலை வெய்யாத தேவையானத மட்டும் போட்டுக்கோ நீங்களே அதை முடியுமா நான் சொல்லி ஜீவனை முடியுமா நன்மையை தெரிந்த மற்றவர்களுக்கு அது நல்லதா இருக்கும் நான் ஒழுங்காக இருந்தா என் மனைவி என் பிள்ளைங்க என் குழந்தைங்களுக்கு அது நல்லதாக இருக்கும் நான் ஏன் குடிக்கலை நரகத்துக்கு போவேன்னு குடிக்காமல் இருக்கிறீங்களா வேஸ்ட் பண்ணுறிங்க நீங்கள் தயவுசெய்து போய் குடிச்சுருங்க ஏன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அது நரகத்துக்கு போகக்கூடாது அதுக்காக நான் குடிக்காமல் இருக்கிறேன்னு ஆக்கணும் இப்போ போய் வாங்கி குடிச்சுருங்க இல்லைங்க எதுக்கு குடிக்கணும் எதுக்கு குடிக்கக்கூடாது ஏன்னா என் உடலுக்கு அது நல்லது என் மனைவி பிள்ளைங்களுக்கு அது நல்லது நான் தலை நிமிந்து வாழ்றதுக்கு அது உதவியாக இருக்கும் நான் ஒரு ஒரு சுத்தமாக வாழ்கிறதுக்கு எனக்கு நல்லா இருக்கும் அதுக்கு தான் குடிக்க கூடாது ஐயோ ஒரு பாதி பாதி கேட்டவங்களாம் போய் வாங்கிடுவாங்களே பாதி கேட்ட ஆளுங்க தான் பிரச்சனையே நீங்கள் குடிச்சிங்கன்னா யாருக்கும் பிரச்சனை இல்லைங்க உங்கள் உடலுக்கு தான் பிரச்சனை நீங்கள் தான் நிம்மதி இல்லாமல் உங்கள் பிள்ளைங்க நிம்மதி இல்லாமல் உங்கள் குடும்பம் நிம்மதி இல்லாமல் கிடைக்கும் சீக்கிரம் எப்போ வேணாலும் பரவம் போய் சேர்ந்துருவீங்க அதுதான் நரகத்துக்கு பயந்தோ தண்டனைக்கு பயந்தோல்லாம் என்ன பண்ணாதீங்க நல்லதுக்காக அப்போ சுதந்திரம் நான் நல்லது செய்ய நான் தெரிந்து எடுக்கிறேன் எதை செய்யணும்னு எனக்கு தெரியுது எதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது அதுக்கு பேர் தான் சுதந்திரம் அப்போ உண்மையிலே நீங்கள் யாருன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க கிறிஸ்துவை உங்கள் கண்ணு முன்ன வச்சு பாருங்கள் அதுதான் நீங்கள் உண்மையான நிஜம் மற்றதெல்லாம் மாயை மற்றதெல்லாம் பொய் உங்களை குறித்த உண்மையான அடையாளம் கிறிஸ்து தான் அதனால தான் கிறிஸ்துவை பார்க்க கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கொள்ள நம்ம வாழ்க்கையும் மாற்றமடைகிறது இதை பாருங்கள் இந்த ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் அந்த வாசியத்துக்காட்டுனில் நான் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் மூணாவது வசனம் பாருங்க பேஜ் நம்பர் முன்னூத்தி இருபத்தி ஒரு ஆமேன் இப்போ பாருங்க அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் எது அவரை போல நான் இந்த பூமியில் இருக்கிறேன் என்கிற நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் அவனை போயிட்டு எப்போ நீ திருந்திடு நீ இது பண்ணிட்டுலாம் சொல்ல தேவையில்லை அவன் உண்மையிலேயே அவன் கண்ணுக்கு மு அவன் முன்னாடி கொண்டு கிறிஸ்துவுக்கு முன்னாடி அவனை நிறுத்தி பார்த்தால் அவனுக்கு தெரியும் நான் உண்மையான ஆள் இது கிடையாது நான் இப்படிப்பட்ட ஒரு ஆள் பெற என்னை உண்டாக்கினவர் இந்த சாயலில் என்னை உண்டாக்கலை கிறிஸ்துவை போல என்னை உண்டாக்கியிருக்கிறார் அப்படின்னு தன்னை பார்த்து எப்படி கண்ணாடி முன்ன நின்று நம்ம ஆளுங்கெல்லாம் வீட்டில் ஒரு கண்ணாடி பரிசில் ஒரு கண்ணாடி ம் விட்டால் பைபிளில் கூட ஒன்று வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் சர்ச்சுக்கு வரும்போது அங்கே ஒரு கண்ணாடி நிறைய பேருடைய பைக் கண்ணெல்லாம் திரும்பி இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்மளுக்கு கண்ணாடியை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது உண்மையான கண்ணாடி யார் தெரியுமா கிறிஸ்து தான் உங்களுடைய உண்மையான கண்ணாடி எலும்பு நிற்போம் நம்ம தெரிவிக்கலாம் எலும்பு நிற்போம் யாரோ யாரோட பேச நான் உங்களுக்காக ஜவம் பண்ண போகிறேன் எல்லாரும் கண்களை மூடுவோம் உங்களுடைய உண்மையான அடையாளம் கிறிஸ்து he is your true identity he are the only choice when he is growing their own thanks to you if the one has been coming for you he can hear him when you know and watch he will wake up and I think I will keep going k intend for this watch eyes maybe so அவர் இருக்கிற வண்ணமாகவே இவ்வுலகத்தில் நாங்களும் இருக்கிறோம் அவர் எப்படி இந்த பூமியிலே பிறந்து தைரியமாய் சொல்ல முடிந்ததோ என்னை கண்டவன் பிதாவை காண முடியும் என்று அதுபோல நாங்களும் தைரியமாய் சொல்ல முடியும் நாங்கள் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய ரூபத்தின்படி இருக்கிறோம் அவருடைய சாயலாகவே இருக்கிறோம் காலவேளை ஒவ்வொரு மனதிலும் இந்த இந்த உண்மை இந்த சத்தியம் ஆட்கொள்ளட்டும் கத்தாவே அவர்கள் போய் வாழ்கிற வாழ்க்கையிலே இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தட்டும் அவர்கள் போய் வாழ்ந்து காட்டட்டும் கர்த்தாவே இன்னும் மென்மேலு சாத்தியங்களை விளங்கிக் கொள்ள கொடுக்கக்கூடிய பிரகாசம் உள்ள கண்களை அவர்களுக்கு தாரும் மகிமையும் கனமும் புகழ்ச்சியுமா கேறு எடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் தயவு செய்து உட்காருவோம்